ஷ்ஸ்ஸுபுராணா கருணாலோகரேஷவம் பாடராயணம் சூத்திரபாஷ்ருத்தோ வந்தே பகவந்தோனபுனாணி நிரதன் கருணாமயமயம் சூமவித்வரம் மூகம் கருதிவாசாலம் பங்கும் நந்தையே இடும் எக் பார்த்தவனம் வந்தே பலமான எவருடைய அருளால் யானே எங்கு மாம்பம் என்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வழிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பரமபாதம் அணுதினம் பணிகின்றேனே என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முஞியமாமையாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகவன் ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே ஐயனே அனல் உள்ள அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனேன் உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுவார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி நீ திருப்படி போற்றி போற்றி உலகன் இருமலி வேண்டியன் அம்பரம் வணங்குவான் தொடரால் வழுத்துறும் பணியனை மாணவர் மணியரு முகனை மாசரு கொற்ற வாழ்கிறை மாணவர் முருகன் வாரணவரவன் வணங்குறன் ாம் முமேசவள்ளி வாழ திருவானாம் ஆணை முகன் அருமுகன் அழியை பொன்ன தலவன் ஞான குரு வாணியை உள்ளாடு ரெண்டு சந்தேகங்கள் ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்குக்கு எட்டால் ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வா என்றும் சோகமாம் மனத்திற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடுறேன் சந்தேகங்கள் ஒரு சந்தேகத்திற்குள் ரெண்டு கேள்விகள் இருக்கிறேன் மற்றால் பத்து நிர்ணயம் கூடாதேற்றோர் விடயம் பூதம் உபயம் அன்று ஆதராலே குற்றமான் உணவி சேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாயியே இந்த வாக்கிற்கு எட்டாது என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய இடத்துல தாண்டவராய சுவாமிகள் பயன்படுத்திய அந்த சொற்றொடர் எப்படின்னா உற்றரோர் விடயம் பூதம் உபயம் என்று ஆதலாலே இதை பொன்னம்புல சுவாமிகள் சொல்கிறப்ப தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க விடயம் ஆதலால் பூதம் ஆதலால் உபயம் ஆதலால் அதனால் ஒவ்வொரு பிரமாணத்திற்கு அது பிரமாணத்தினாலும் அதை நிர்ணயம் செய்ய முடியாது அதாவது பிரத்யட்ச பிரமாணத்தினால் நிர்ணயம் செய்ய முடியாது ஏனென்றால் பிரம்மமானது ஒரு விடயம் அல்ல அனுமான பிரமாணத்தினால நிர்ணயம் பிரம்மத்தை நிர்ணயம் செய்ய முடியாது ஏனென்றால் பிரம்மமானது பூதம் அல்ல உபமான பிரமாணத்தினால பிரம்மத்தை நிர்ணயம் செய்ய முடியாது ஏனென்றால் பிரம்மமானது உபயம் ரெண்டு பொருளாக இல்லை அப்படி பொருள் இன்னொரு பொருள் மூன்றுக்கும் சேர்ந்தே ஒட்டு எடுத்துக்கலாம் விஷயம் என்றும் பூதம் என்றும் இரண்டு பொருட்களாக இல்லாமையினாலே இந்த இரண்டு பொருட்கள் இருக்கும் இடத்திலே அவற்றிற்கு குற்றங்கள் உண்டு குணங்கள் உண்டு விசேடங்கள் இருக்கும் இப்படி இரண்டு பொருள்களாக இல்லாமையினாலே பிரம்மத்திற்கு குற்றமும் இல்லை குண குணங்களும் இல்லை விசேடங்களும் இல்லை என்பதனாலே இந்த மூன்று பிரமாணங்களால் அதை நிர்ணயம் செய்ய முடியாதன்னு ஒட்டுமொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தனித்தனியாக கொண்டகுல சுவாமிகள் உரை வழிகாட்டுதலின்படியும் எடுத்துக்கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக இரண்டு பொருள்களாக இருந்தால் அது விஷயம் பூதம் ரெண்டாக இருக்கணும் இரண்டாவை இருக்கும் பொழுது அவற்றுக்கு குற்றங்கள் குணங்கள் விசேடங்கள் இருக்கும் அப்படி பிரம்மத்திற்கு இரண்டு பொருளாக பிரம்மன் இல்லை என்பதனாலும் குற்ற குண விசேடங்கள் இல்லை என்பதனாலும் இந்த மூன்று பிரமாணங்களால் நிர்ணயம் செய்ய முடியாது என்று தெளிவுபடுத்தப்படும் பொருள் எடுத்துக்கலாம் அடுத்தது வாக்கியம் தனக்கு எட்டாவது வத்துவென்று வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டித் தந்தோ வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேடாய் அப்ப வாக்கிய விருத்தியில பிரம்மத்தை அஹ் சுட்டி காட்டுகிறது பிரம்மாக்கார விருத்தி அகண்டாகார விருத்தி விருத்தியை கொண்டு பிரம்மத்தை என்ன பண்ணுது விளக்குவதற்கு முற்படுகிறது அல்லது பிரம்மத்தை விளக்கி வைக்கக்கூடிய விருத்தியை உண்டு பண்ணுவதற்கு மகாவாக்கியங்கள் மகாவாக்கிய சப்தங்கள் உதவி செய்கின்றன அப்போ சப்தத்தினால் அதாவது வேத சப்தமானது எதை விளக்கி வைத்திருக்கிறது பிரம்மத்தை ஒரு வார்த்தைய வார்த்தையினாலே விளக்கி இருக்கிறது தானே என்று கேட்கிறார் பிரம்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இப்ப இதுல நான் எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த வாக்கியத்தை சிறந்தது அல்லது அளவுகோல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின் அப்ப ரெண்டும் வாக்கியம் இரண்டும் மெய்யே அப்படின்றார் வாக்கியத்திற்கு எட்டாவது என்று சொன்னதும் வேதம் தான் அதே இது பாக்கியவருக்கியான வஸ்துவை காட்டியதும் அந்த வேதம்தான் எப்பொழுது அதை காட்டியது இது அல்ல இது அல்ல என்பதற்கு காட்டியது இதுதான் என்பதற்கு மௌனமாக இருந்தது என்று சொல்லி ஒரு ஒரு கதையை அதற்கு சொல்கிறார்கள் தன்பதி அல்லா பேர்கள் தலை அல்லன் அல்லன் என்றாள் அன்பனை கேட்ட நேரம் அவள் விற்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி இரன்று என செடித்தபின் பர பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் வேதமானது பிரம்மத்தை நேதி நேதி லட்சணங்களை சொல்லி முடித்தபின் மௌனமாக காட்டுகிறது இதுதான் என்று சுட்டி காட்டுவதற்கு வேதம் பயன்படுத்தும் சப்தம் மெளனம் மௌனமும் ஒரு சப்தம் சப்தம் இல்லாத சப்தத்துக்கு என்னன்னு பேர் மௌனம் அடுத்து முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய் இந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய் இந்தியங்களுக்கு ராசன் இதயமாம் அதின் எண்ணங்கள் உலாடும் முந்திய சங்கை பிந்திய சங்கை எது முந்திய சங்கை எட்டாது அங்க எந்த பாட்டுல இருந்து அதை சொல்லணும் எந்த பாட்டுல இருந்து எடுத்து சொல்லணும் முழு என்றும் அதுவரைக்கும் ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் எட்ட ஏகமமாம் பிரம்மம் என்றும்ந்திய சங்கை பிந்திய சங்கை இதயத்தால் உணர்வாய் என்றும் என்றும் சொன்னீர் சங்கைக்கு ஏற்கனவே விளக்க பாடல்கள் கொடுத்து அதன் மூலம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் பிந்திய சங்கையாகிய மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாது என்ற சந்தேக தீர பேசும் உத்தரம பதில் சொல்ல போகின்றதில் பதன் மூலம் இந்தியங்களுக்கு ராசன் இதயமாம் அதன் எண்ணங்கள் இந்தியங்களுக்கு பஞ்சேந்திரியங்களுக்கு அதாவது பஞ்சபாண்டவர்களை பஞ்சேந்திரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் திரௌபதி என்னன்னு சொல்றாங்க மனம் என்று எடுத்துக்கொள்ளுதான் அப்போ கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் ரத கல் ரதம் இருக்கு இல்லையா கட்ட மனுஷத்து ரத கல்பனா வருது அப்போ பஞ்ச பஞ்ச குதிரைகள் இருக்கு இல்லையா ஐந்து குதிரைகளில் இருக்கணும் ஆனால் கீதோ உபதேச படத்தில் பெரும்பாலும் நாலு குதிரையை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் நான்கு வேதங்கள் நான்கு குதிரையாக காட்டப்பட்டுள்ளன கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறோம் அப்படி சொல்லலை பஞ்ச ஞானேந்திரியன்களாகிய ஸ்ரோத்திரம் தொக்கு சச்சு ரசனம் கிரான் ஐந்து பஞ்ச ஞானேந்திரியங்களும் எதுவாக இருக்குது ஐந்து குதிரைகளாகவும் அவற்றினுடைய கழிவாளம் மனமாக இருக்கிறது அந்த மனதை இயக்கக்கூடிய அதை குடித்து இயக்கக்கூடிய தேரோட்டி புத்தியாக இருக்கிறது அப்போ இந்தியங்களுக்கு இராசன் இந்த இந்திரியங்களை ஒரு உள்ளிருந்து இயக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியமும் நேரடியாக எதனோடு தொடர்புடையதா மனதனோடு தொடர்புடையது அப்படி தொடர்புடையதுனாலேயே மன சஷ்டானி இந்திரியாணி அப்படின்னு எங்கள் கீதை பதினஞ்சாவது தேர்ந்துள்ளது மனதை ஆறாவது இந்திரியமாக கூட கணக்கில் எடுக்கிறார் அஞ்சு இந்திரியங்களோடு மனம் ஒரு ஆறாவது இந்திரியம் அது இவற்றினுடைய அரசனாகவும் அது இருந்து செயல்படுகிறது இந்திரியங்களுக்கு இராசன் இதயம் அதின் எண்ணங்கள் அப்போ இந்த மனதில் என்ன உண்டாகுது எண்ணங்கள் விருத்திகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி ஆடும் இப்ப எண்ணங்கள் எழுவதும் எண்ணங்கள் அடங்குவது கடலிலே அலைகள் எழுவதும் அலை அலைகள் அடங்குவதுமாக இருக்கின்றன இந்த மனம் என்று ஒன்று இருந்தாலே அதை விருப்திகள் எழுவதும் விருப்திகள் அடங்குவது அது எங்க வெளியே போறதும் உள்ள வர்றதுமாக இருக்குது புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து உலாவி என்ன பண்ண ஒண்ணு வந்து ஒரு கண்ணாடியில பிரதிபி பிரதிபிம்பம் சூரியனுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில பிடிக்கப்படும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் போல இருப்பது புத்தி என்றும் அந்த கண்ணாடியில பிடிக்கப்பட்ட பிரதிபிம்பத்தின் ஒடிக்கடங்கள் வெளியே சின்ன பசங்க இது அடிச்சு விளையாடுவாங்க கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பத்தை பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவாங்க ஆட்டி ஆட்டி விளையாடுவாங்க இல்லையா அப்போ இந்த பிரதிபிம்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கதிர்கள் இருக்கு இல்லையா அதுபோல மனமும் அப்போ ரெண்டுமே இதுதான் ரிஃப்ளெக்டு சோர்ஸஸ் ரெண்டுமே பிரதிபிம்பிக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஒன்று உள்ள ஸ்டில்லாக இருக்குது இன்னொன்று என்ன பண்ணுது ஒளி கற்றைகளாக வெளியே சென்று செல்வதும் வருவதுமாக இருப்பது அதான் புந்தியும் மனமும் என்றே புறத்தகத்து விழாவியாகும் அப்போ ஒன்று உறுதிபட்ட எண்ணமாக பதவிபிம்ப வடிவத்திலே உள்ளே இருக்குது இன்னொன்று என்ன பண்ணுது வெளியே சென்று வருவதனால் அதற்கு மனம் என்று பெயர் உள்ளே இருப்பதற்கு புத்தி என்று பெயர் ஆனால் ரெண்டுமே எது தான் டூப்ளிகேட் அதுக்கென்று சுயமாக என்ன கிடையாது பிரகாசம் கிடையாது இன்னொன்றிலிருந்து சைவன்யத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அறிவை கொண்டு புத்தி நிலையாகவும் மனமானது சென்று வருவது செல்லுவதும் உள்ளே வருவதுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி வெளியே போகிற அந்த கற்றைகள் இந்த பஞ்சேந்திரியங்களை இயக்கி உலக வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் இந்த கவி அதை அர்த்தம் அடுத்த கவியினை தொடர்பு உன்முகம் போல் கண்ணாடிக்கு உள்ள ஒரு கண்டார் போல் சின்மய வடிவின் சாயை சித்துக்கோள் புத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ப நன்மகனே இத்தைத்தானன்றோ ஞானம் என்பார் உண்முகம் போல் கண்ணாடிக்கு உள் ஒரு முகம் கண்டாற்போல் சிம்மைய வடிவின் சாயை சித்துப்போல் உத்தி தோன்றும் நின் மனோவிருத்தி அந்த நிலவுபடியாய் உழாவும் கண்மணன் மகனை இத்தைத்தானன்றோ யானம் என்பார் போன கவியினுடைய அந்த விளக்கம் இங்கே முற்றுத்தரதில்லையா அப்போ ஒரு கண்ணாடி கண்ணாடி எடுத்தாமல் வச்சுட்டு யாரும் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது யாருடைய பிரதிமே தெரியுதுங்க நம்முடைய பதிவு என்னே அங்கே அதுபோலத்தான் இங்கே உண்முகம் நான் அப்படின்றத இங்கே சித்திரெடுத்து கொண்டோம் என்றால் அதனுடைய அந்த மாயையிலே இங்கே வந்து அவித்தேயிலே ஜீவன் தான் அவித்தேயிலே அவித்தே என்ற கண்ணாடியிலே பிரதிபலிக்கப்பட்ட அந்த சித்தனுடைய நிழலுக்கு என்னென்ன பேருமே புத்தி இருக்குது அதுக்கு என்னென்ன பேர் புத்தி இருக்குது அந்த புத்தி என் மனோ நிறுத்தி அந்த நிழல் வழியாய் உலாகும் அப்படி பிடிக்கப்பட்ட அந்த நிழலிலிருந்து புளிக்கத்தைகள் வெளியே கிளம்பி வெளியே செல்வதும் உள்ளே வருவதும் இந்திரியங்களை இயக்குவதுமாக இருப்பது மனம் அதையானது மனம் மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாகும் தன்மகன் மகனே ஞானம் என்பார் அப்போ இதில் ஒரு விஷயம் தெளிவாக போச்சு எல்லாமே நிழல் என்பது தெளிவு இதெல்லாம் சாயை என்பது தெளிவு அந்த நான் தனித்திருக்கிறேன் என்னுடைய நிழல் அவித்தி என்ற கண்ணாடியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட ஒன்றுபட்ட அந்த நிழலுக்கு புத்தி என்றும் அதிலிருந்து வெளியே சென்று கிரணங்கள் வெளிச்சங்கள் படுவது வெளியே படுது அப்படி படுவதற்கு மனோ உறுத்தி என்றும் பெயர் அப்போ இதில் நான் எங்கே இருக்கிறேன் இந்த புத்தியிலேயும் இல்லை மனதிலையும் இல்லை ஆனால் புத்தியும் மனமும் இப்போ எனக்கு தேவை எதற்கு அந்த வெளிய புறக்கல உலாவியாளர் மனோபித்தியை ஒன்றுபடுத்துவதற்கும் சைதன்யத்தை நம்முடைய அனுபவத்திற்கு சமாதி அவஸ்தைக்கு அந்த அனுபவம் தேவைப்படுவதனால இந்த நிழல் இப்ப நமக்கு பயிற்சிக்கு வேண்டும் அதனால இத உடனடியாக என்ன பண்ணி நம்முடைய தள்ளிவிட முடியாது உருக்கிய நானா உருவங்கள் ஆனாற்போல விருத்திகள் எடபடாதி விடயமாய்ப் பரிணமிக்கும் கருப்பல விடயமெல்லாம் ஆபாசம் தோற்றுவிக்கும் ில் விளக்கும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே தரா நீர் தாமரம் தாமரம் தாமர நீர் அந்த கொள்ளன் பற்றையில அல்ல தாமர பாத்திரத்தை செய்யக்கூடியவருடைய பற்றையில என்ன வச்சிருப்பான் நல்ல தாமரத்துல என்ன பண்ணி வச்சிருப்பான் கொதித்து அதை தண்ணியாகவே மாற்றி வைத்திருப்பான் அதை எந்தெந்த பொருட்களாக செய்ய வேண்டுமோ அந்தந்த பொருள்களுக்குரிய அச்சுக்கட்டைகளையும் தயாராக வைத்திருப்பான் இந்த உருக்கி அந்த தாமர அந்தந்த அச்சுக்கட்டைகளில் என்ன ஊற்றுவான் ஊற்றும் பொழுது உருவமே இல்லாத இந்த தாமர நீரானது அந்தந்த அச்சுக்கட்டைகளுடைய வடிவத்தை எடுப்பதை போல ஒரு உருவகம் காட்டிட்டார் என்ன பண்ணுறாரு இந்த சைத்தன்யமானது அந்த நிலங்களில் புத்தியிலிருந்து புறப்பட்டு மனோவிருத்தியாக வெளியே செல்லும் பொழுது விஷய ஆகாரத்தை செய்கிறது ஒவ்வொரு விஷய ஆகாரம் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த வடிவமாக எடுத்து நிற்கிறது எது நிற்கிறது மனோவிருத்தி அந்தந்த விஷயமாக நிற்கிறது இப்போ நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் எதுவே தான் மனோ விருத்தியே தான் அந்த வடிவத்தை எடுத்து எடுத்து நிற்கிறது எடுத்து நிற்கும் பொழுது இப்போ வேதம் இல்லை பின்னாடி ஆபாச ஜீவனில் கலக்கும் பொழுது என்ன வந்துருது ஒன்றுக்கொன்று பேதத்தை சுட்டி காட்டுகிறது இப்பொழுது கண்ணை முடித்து பார்க்கும் பொழுது எல்லாமாக வடிவம் எடுத்து நிற்பது எது மனோவிருத்தி அந்த மனோவிருத்தியிலே பேதங்களை சுட்டி காட்டுவது இது இன்னது இது இன்னது இது இன்னதுன்னு பிரித்து பார்க்கக்கூடியது எது இது இது என்பது மனோபிருத்தி பிரித்து பிரித்து காட்டுவது அதற்கு நான் உருவங்களை கொடுத்து கொண்டிருப்பது ஆபாச தீவம் அது எனது ஆபாச தீவம் இப்ப சின்மய சாயை சித்துப்போல் புத்தி தோன்றும் நின் மனோ அந்த நிழல் உலாவும் தன்ம நன்மகனை இத்தைத்தானன்றோ யானம் என்பார் முதல்ல அந்த நிழல் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கணும் அது அது ஒரு ஒரு பல பட்சம் அப்புறம் இந்த உலகியலில் போய் இந்த விருத்திகள் பட்டு அந்தந்த வடிவத்தை எடுத்து நிற்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அல்லது அவற்றிலெல்லாம் வேதங்களை மறந்துவிட்டு ஒற்றுமையை பார்ப்பதற்கு அடுத்த அடுத்த பாடல் உதவியாக இருக்குது எதுவே தான் பல அச்சுக்கட்டைகள் வடிவத்தில் த ஒரே தாமரணியில்தான் பல வடிவங்களை எடுத்திருக்கிறது ஆனால் அது மூலத்தில் அதில் என்ன கிடையாது எந்த விதமான பேதங்களும் கிடையாது அந்தந்த அச்சுக்கட்டைகள்லாம் அவருடைய தன்மையை மாற்றிருக்கே தவிர எதுக்கு அந்த பேதம் இல்லை தராமீருக்கு அந்த பேதம் இல்லை விருத்திகள் விருத்திகள்னு சொல்கிறப்ப இங்கே இருக்குது எங்கே இருக்குது மனோவிருத்தி கடமடாதி விடயமாய் பரிணமிக்கும் அந்தந்த வடிவங்களை எடுத்துக்கொண்டு நிற்கும் அருமல விடயம் எல்லாம் ஆவாசம் தோற்றுவிக்கும் இது என்ன விஷயம் இது என்ன விஷயம் அந்த அச்சுக்கட்டை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கான் இது என்னது இது கிண்ணம் இது மூடி இது டப்பா அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் நாம ரூபங்களை வைத்திருக்கிறார் அந்தந்த வடிவங்களில் இப்போ தரானியிலே இப்பொழுது அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் பார்க்குறோம் நிறைய அலமாரிகள் மேசைகள் கதவு கண்ணாடி அப்படி எல்லாத்தையும் பார்க்க நாற்றாலி எல்லாம் பார்க்குறோம் இப்போ இது எல்லாமாக இப்போ வடிவம் எடுத்திருப்பது எது என்றால் எனது மனோவிருத்தி அதை என்னென்ன பெயராலே பிரித்து பிரித்து காட்டுவது என்னது ஆபாச ஜீவம் அருள் பல விடயம் எல்லாம் ஆபாசம் தோற்றுவிக்கும் இந்த பேதத்தை கொண்டு சேர்ப்பது எது ஆபாசம் இருட்டிலில் விளத்தும் கண்ணும் இல்லாமல் பொருள் காணாதே ஒரு இருட்டறைக்குள்ள ஒன்றும் விளங்காமல் இருக்கிறது அங்கே உள்ள பொருள்களை நாம் அறிய வேண்டுமென்றால் முதல்ல என்ன தேவைப்படுது ஒளி டார்ச் லைட் ஒன்று தேவைப்படுது இன்னொன்று என்ன தேவைப்படுது கண் தேவைப்படுகிறது அப்போ கண் என்பது எனது மனோபிருத்தி என்றும் அந்த டார்ச் விளக்கு என்பது ஆபாச ஜீவன் என்றும் காட்டப்படுகிறது கண் வந்து என்பது மனோவிருத்தி கண்ணினுடைய ஒளி கண்ணினுடைய பிரகாசம் என்பது மனோபிருத்தி என்றும் அந்த டாச்சின் விளக்கை அந்த நாம் எடுத்திருக்க தீபத்தினுடைய ஜோதி போல இருப்பது ஆபாச ஜீவன் அது மாத்திரம் விளக்கி வைத்தால் பற்றாது இருட்டறை இருக்குது அங்கே நாம் விளக்கும் இருக்குது ஆனால் குருடன் இருக்கிறான் குருடனுக்கு இருட்டறையும் தெரிய போகிறது கிடையாது அடிச்ச டார்ச்சினால விலங்கு வைக்கப்பட்ட பொருட்களும் தெரிய போறது கிடையாது ஆனால் அங்கே என்ன வேணும் குருடன் இருக்கக்கூடாது யாருதான் இருக்க முடியும் கண்ணு தெரிஞ்ச ஒருத்தனுக்குத்தான் இது பொருந்தும் என்ன பொருந்தும் இருட்டறையில் வெளிச்சம் விளக்கை ஏந்தி கொண்டு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொருள்கள் யாருக்குதான் விளங்கும் கண் உள்ளவனுக்குத்தான் விளங்கும் அப்போ வெளிச்சம் தேவை டார்ச் லைட் தேவை அதுபோல் இந்த உலகியல் விஷயங்களை விளக்கி வைப்பதற்கு ஆபாச ஜீவன் தேவை தான் ஆனால் அவனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால் பேதப்படுத்தி காட்டுவது தான் வேலையாக இருக்கிறது ஆனால் மனோவிருத்தி என்ன பண்ணுது அந்தந்த வடிவங்களாக எடுத்து மாறி நிற்கிறது புரியுது இல்லையா அது கண்ணு போட கண்ணு கண்ணை திறந்தாச்சு அந்தந்த பொருள்களாக இருக்குது ஆனா வெளிச்சம் காட்டி காட்டுறது போல இருக்குது ஆபாச ஜீவன் அந்த வேதனைகளை காட்டு இதுல எந்த அளவுக்கு இப்போ ஒரு பட்சம் புரிஞ்சுக்கங்க அப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வீட்டில் கேட்கலாம் நம்ம தனியா இருக்கிறப்பையும் கேட்கலாம் மீண்டும் வகுப்படையும் கேட்கலாம் ஏரி இது வந்து நம்ம அடுத்த வகுப்புல வேணா படமா போட்டு வேணா காட்டலாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பருதியான செண்டிடில் கண்ணே போதும் தெரிகின்ற ஜகத்தைக்கான விருத்தியும் பலமும் வேண்டும் விருத்தி ஒன்றே போதும் பொருள் காண்போர்க்கே எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காணல் வேண்டும் தெரிகின்ற பருதி காண செங்கிலும் கண்ணே போதும் இதுல ரெண்டு ஒன்று வந்து இருட்டறை இன்னொன்று சூரிய வெளிச்சம் பருதி அப்ப இருட்டறைக்குள்ள போகணும்னா ரெண்டு பொருள் தேவை ஒன்று கண்ணும் தேவை வெளிச்சமும் தேவை விளக்கு தேவை சூரிய வெளிச்சத்தை காண்பதற்கு சூரியனுடைய வெளிச்சத்தை போதும் விளக்கு தேவையில்லை என்ன என்ன இருக்கணும் கண் இருந்தால் நேரும் இது ஓமானம் ஓமியம் என்ன சொல்வது விரிகின்ற ஜத்தைான விருத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்பொருள் காண்போருக்கே இப்போ விரிகின்ற ஜகத்தைக்கான விருத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விருத்தி வந்து விஷயாகார விருத்தி அதில் குறிச்சுக்கணும் விஷய ஆகார விருத்தி ரெண்டாவது வரியில வருது இல்லை புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் இருக்கு இல்லையா அதுக்கு பிரம்மாச்சார விருத்தி இந்த பழம் அப்படின்னு அந்த பலம்ன்றதுக்கு என்னென்னு பேரு ஆவாச ஜீவன் அந்த பழம்ன்றதுக்கு என்னது ஆவாச ஜீவன் இவை விருத்தி வியாப்தி பலவியாப்தி என்ற பெயரிலும் அழைப்பார்கள் விருத்தியும் பலமும் சொன்னதை எப்படி சொல்வாங்க விருத்தி வியாப்தி பலவியாப்தி விருத்தி வியாப்தின்னு சொன்னால் உலகியல் விஷயங்களை பொறுத்தளவில் அதை என்ன சொல்ற விஷயாகாத விறத்தி பலம்னு சொன்னால் என்ன உலகியல் பொருட்களை பொறுத்தளவு ஆவாச ஜீவன் உலக விஷயங்களை பொறுத்த மட்டில் ஆத்மசாட்சத்திற்கு பயன்படக்கூடிய விருத்தி என்னென்னு பேர் பிரம்மாகார விருத்தி இன்னொன்று என்னது அது ஒன்றே போதும் இந்த பலர் வேண்டியதில்லையே இந்த வெளிச்சம் இந்த மெய்ப்பொருள் அது தானே ஸ்வயம் அறிவுடையது அது தானே சொந்தமான என்னது அறிவு பொருள் என்பதனால் அதை விளக்கி வைப்பதற்கு இன்னொரு விளக்கு இன்னொரு அறிவு தேவையில்லை ஒண்ணு முதல்ல சொன்ன ஆபாச ஜீவன் வந்து கடன் வாங்கிய வெளிச்சம் கடன் வாங்கிய அறிவு பிரகாசம் இங்க மெய்பொருளுக்கு எப்படி இல்லை கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரிஜினலா இருக்கிறார் அதனால அவருக்கு ஆபாச ஜீவன் தேவைப்படாது இந்த கோயில்கள்ல பழிபீடம் வெளியே வச்சிருக்கிறாங்க பழிபீடத்தை கடந்துதான் கோயிலில் சாமி திரும்ப போகணும்னு சொல்றாங்க இல்லையா பலிபீடத்துல எதை பழியிடணும்னு சொல்றாங்க நான் என்ற என்ன நான் என்ற ஜீவாத்ம பாவனையை படியிட வேண்டும் அப்படின்ற அப்ப அவர் நின்றுவர் வெளியே நின்றுவார் ஆத்ம சாட்சா யார் தேவைப்படாது தேவையில்லை என்பதை அப்படி சுட்டி கடக்கிற புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்பொருள் காண்போருக்கே அப்ப இந்த விருத்தி வியாப்தி பலர் வியாப்தியில ரெண்டு விதமா எடுத்துக்கணும் ஒன்று உலக விஷயப் பொருள்களுக்கு பயன்படுவது மற்றொன்று ஆத்ம சாட்சா்காரத்திற்கு பயன்படுவது உலக விஷயப் பொருள்களை அறிய வேண்டுமென்றால் என்னது விஷயாகார விருத்தியும் அந்த கரணத்தில் எழக்கூடிய மனோ விருத்தி ஆகிய விஷயாகார விருத்தியும் ஆவாச ஜீவனும் இது இன்னது இது இன்னதுன்னு அது இது என்று சுட்டி காட்டி பொருள்களை அறிய முடியும் பிரம்மா பிரம்மத்தை ஆத்ம செல்லும் பொழுது இதே அந்த கரணத்திலே குரு உபதேசம் பெறப்பட்டு மகா வாக்கிய உபதேசம் பெறப்பட்டு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று ஆத்ம செய்து சமாதி அனுபவம் கிட்டும் அந்த எது ம அந்த பிரம்மாக்கார விருத்தி ஒன்று போதும் எது தேவையில்லை ஆவாச ஜீவன் தேவைப்பட மாட்டான் இந்த பிரம்மாக்கார விருத்தியும் கடைசியில் என்ன ஆகிடும்னு சொல்கிறாங்க அந்த மெய்ப்பொருளிலே இரண்டர கலந்துவிடும் இது சமாதி அவஸ்தில சமாதி அவஸ்தியை பற்றிய ஒரு அருமையான விளக்கம் சமாதி அவஸ்தையை பற்றி பாடம் படிக்கணும்னா சுருக்கமாக சொல்லிடுறேன் ரெண்டு சமாதிகள் சொல்லப்படுது வேதாந்தத்தில் ஒன்று சதிகல்ப சமாதி மற்றொன்று நிந்திகல்ப சமாதி சதிகல்ப சமாதியில் காண்பான் காணப்படுகிறோம் காட்சி அதாவது அந்த அந்த சமாதி அவஸ்தையை முயற்சி செய்பவன் அந்த சமாதி அவஸ்தை எந்த இலக்கை நோக்கி முயற்சிக்கப்படுகிறது அது பிரம்மம் முயற்சி பவன் ஜீவாத்மா முயற்சி என்பது அந்த சமாதி அபியாசம் அந்த பயிற்சி மூன்று பேதம் அங்கே இருக்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் மாத்திரம் இருக்கும் தன் முயற்சி இருக்கும் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அதுல என்ன இருக்குது திருப்பூரி இந்த பேதம் இருக்குது காண்பான் காணப்படும் காட்சி என்ற பேதம் இருக்கிறது இதற்கு என்னென்ன பேரு சதிகெழுப்ப சமாதி இது நிர்வகிப்ப சமாதியாக மாறும் நாம் அதை மாற்ற முடியாது சதிகிழ்ப சமாதியே நிர்வகிப்ப சமாதியாக கைகூடும் அது எதை பொறுத்து இருக்கிறதுனா நம்முடைய வாசனைகளை பொறுத்திருக்கு எதை பொறுத்திருக்கு நம்முடைய வாசனைகளை பொறுத்திருக்கிறது நம்முடைய அபியாசத்தினுடைய பலத்தை பொறுத்திருக்கிறது நல்ல உறுதியான அபியாசம் செய்தவர்களாக இருந்தால் அதுக்கு கூடும் அல்லது வாசனைகள் ரொம்ப திடமாக இருந்தால் தாளம் தாழ்த்தி கைகூடும் அப்போ நிரூபிகல்ப சமாதி என்பது அது நாம சிலிப்பாகி உள்ள உழுகிறது சொல்கிறார் சவிகல்பமாதியிலிருந்து நிரூபிகல்ப சமாதி தானாகவே சித்திக்கும் அதற்கு முயற்சி தேவையில்லை சவிகல்பமாதியிலுமே நான் பிரமமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை தொடர்ந்து தக்க வைக்கிற கூடிய முயற்சி தேவையில்லை அது நிபுத்தியாசனத்திலே கை மூடிச்சு மன திரிமுடி இருக்கு நிர்விகல்பமாதியில காண்பான் காணப்படுவதோ காட்சி என்ற வேதன் இல்லை எது மாத்திரம் நிலை எரிந்தபடி இருந்த மௌன சுபாவம் அதுதான் என்னது நிர்விகல்பமாதி அங்கே திரிபுடி கிடையாது அப்போ இங்கே இவங்க சொல்றது இந்த சவிகல்பமாதி அவஸ்தை பற்றி தான் சொல்றாங்க சவிகல்ப சமாதி அவஸ்தைக்கு காண்பான் காணப்படுகிறோர் காட்சி வேதம் உள்ளதற்கு என்ன விருத்தி தேவை பிரம்மாகார விருத்தி தேவை அங்கே வந்து என்ன வேணும் விருத்தி தேவை அப்புறம் நெருவி விருப்ப சமாதி பேச்சே இல்லை இந்த சதவிகிப்ப சமாதி தானாக எதுவாக மாறிக்கொள்ளும் நிர்வாக சமாதியாக மாறிக்கொள்ளும் அதை பற்றிய எக்ஸ்பிளேஷனே கிடையாது அதை வந்து விளக்கம் சொல்றதுக்கே என்ன மட்டும் கிடையாது ஏன் அந்த விளக்கம் சொல்றவர் யாரு என்னப்னா தான் சொன்னா நம்ம சிரிச்சுக்கள் ஒன்று அதை பற்றி என்ன சொன்னக்கூடாது பண்ணாலும் மேக்ஸிமம் சதிகல்வ சமாதியை தான் வளர்க்க முடியும் நிறுவிகல்ப சமாதியை மௌனம்தான் காட்டுகிறது அதை எதுதான் காட்டுகிறது மௌனம்தான் காட்டுகிறது அவரவர்களுடைய அனுபவம் தான் அதை மூன்று பாடல்களும் எந்த அளவுக்கு விளங்கியிருக்குன்னு தெரியல எல்லாருமே மௌனமா இருக்கிறதுனால எப்படி எடுத்துக்கலாம் இலங்கை ஆட்சி எடுத்துக்கலாம் பலமும் கூடும் விகாரமே மனம் என்பார்கள் கருத்தெடு விருத்தி வேண்டும் கணக்கினால் மனத்திற்கு எட்டும் வருத்திய பலமாம் இந்த மனத்திற்கு எட்டாது கண்டாய் இப்படி என்று தெளிந்திடாயே ஒன்று உலக விவகாரம் மற்றொன்று ஆத்ம சாட்சா்காரம் இரண்டு இப்போ நாம் இங்கே முடிவு படிக்கலாம் உலக விவகாரத்தை பற்றி படிக்க போகிறோமா ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி படிக்க போகிறோமா அப்புறம் இவ்வளோ பெரிய சாத்த வேறவா எழுதி எழுதி குறிக்கிறத இருக்கு அதாவது நாம் அதில் இருந்து பழக்கப்பட்டதுனால அது மனசுக்குள்ள பதிவாகி இருக்குது அந்த பதிவை இன்னொரு திரும்ப படித்து என்ன படிக்கணும் அதை அது டெலீட் பண்ணுறதுக்காகவே எந்த ஒரு கம்ப்யூட்டரில் கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறீங்க கீபோர்டை ஆப்ரேட் பண்ணி தான் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இன்பூட் இன்ஃபோட் கொடுக்குறேன் நீங்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டாக வேகமாக பண்ணலை அப்போ அதே கீபோர்டை பயன்படுத்தினால் ப்ரோக்ராமை போட்டுனா என்ன பண்ணுறாங்க அதே ப்ரோக்ராமை என்ன பண்ணுறாங்க டிலீட்டும் பண்ணுறாங்க அதனால் மத்தியாரோகம் என்பது ப்ரோக்ராம் பண்ணி உள்ள முதல்ல ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராமை ரிலீட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ப்ரோக்ராம் தான் அத்தியாபம் அதனால தான் ஆர்வமாக என்ன பண்ணுறேன் எல்லாரும் ஆமாம் அப்புறம் இதை இதை விளக்குன்னு சொல்லி மற்றவங்களோட சண்டை போகக்கூடாது இது இப்படித்தான் பிரம்மாயை ஈஸ்வரன் அவிதே ஜீவன் அஞ்ஞானம் ஆவரணம் நிச்சேபம் சொல்லி இதே இது இதே கருத்துக்களை கொஞ்சம் மாற்று கருத்தாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு வாதத்திலையும் ஒவ்வொரு மத மதக்காரர்களும் இதில் சிருஷ்டி கிரமத்தை என்ன பண்ணுறாங்க வித்தியாசப்படுறாங்க அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாது வாதம் பண்ணி எங்கள் எங்கள் தாண்டவாய சுவாமியில் இப்படி தான் சொன்னார் கட்டளையில் இப்படி தான் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட என்ன பண்ணிக்கக்கூடாது முட்டி நிற்கக்கூடாது நீங்கள் சொன்னதும் சரிதான் நான் சொன்னதும் சரிதான் ரெண்டு பேரும் சொல்கிறதும் சரிதான் ஆனால் எது உண்மை பண்ணுறது உண்மை நான் நானாக இருக்கிறார் உண்மை அதனால் உபனிஷ ஒவ்வொரு உபநிஷத்துக்கள்லேயும் சிருஷ்டிகரமும் சொல்கிறப்போ ஒவ்வொரு விதமாக ஆயிருக்கு சில சாந்தோகி உபனிஷத்தில் அஞ்சு பூதங்கள் சொல்ல மாட்டாங்க மூன்று பூதங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு சிருஷ்டிகிரமும் ஒவ்வொரு விதமாக அதிலிருந்தே தெரியுது சிருஷ்டிக் கிரமத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடமே என்னன்னு தெரியுது ஓர்த்துனில் வேறே ஓர்த்துவினை ஓரு கரு தான் அது அத்தியாசம் செய்யுது இப்போ இருக்கின்ற பொருள் ஒன்று தான் அது இது இது வந்து பூமி பிளவு ஒன்று பூமாலை நீர்த்தாறை அப்புறம் கோல் அப்புறம் கயிறு பாம்பு இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றராக கற்பனை செய்து கொள்ளலாம் இது எப்படி கற்பனை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டு உரிமை உண்டு இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணணும் வந்து அவங்களோட என்ன பண்ணக்கூடாது சண்டைக்கு அத்தியாரோக விஷயங்களில் சிருஷ்டிக் கிரமங்களில் கருத்து வேறுபாடை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும் சக்தி ஒரு மாதிரி இருக்கும் இப்போ சிலர் சிலர் வந்து சினிமா டைரக்டராக இருப்பாங்க இல்லை கதை வசன கர்த்தாவா இருப்பாங்க அவங்களுக்கு கற்பனை குதிரை எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் புராண இத்தியாசங்களை எழுதிய நம்ம மகாத்மாக்களுக்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமோ அவ்வளோதான் சிந்திப்பாங்க நாம் அதில் ஆயிரத்தில் கோடியில் ஒன்றும் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதுனா எத்தனை கேரக்டர்கள் அதுக்குள்ளே வச்சாலே நம்மளால் ஒரு பத்து அஞ்சு கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு கதை எழுத முடியும்னு நினைக்கிறீங்களா குழந்தை போயிடும் அப்போ கற்பனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அது உடன்படும் அதனால இந்த கற்பனைகளை கொண்டு நாங்கள் என்ன பண்ணக்கூடாது கருத்து மோதல்களை வரவழைத்து கொள்ளக்கூடாது சிருஷ்டிக் கிரமத்தில் ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு விதமான சிருஷ்டிக்கிரம நாங்கள் தமிழ் வேதாந்தம் படிக்கிறது சமயம் பொதுவாக கற்றளைக்கும் கைவள்ளிக்குமே மோதல் உதவ பார்த்துருக்கேன் முப்பத்தி ஆறு தத்துவம்னு சொல்லுவாங்க சில ஆமாம் அதில் மு முப்பத்தி அப்புறம் சில இடங்களில் இருபத்தி ஏழு தத்துவம் சில இடங்களில் தொண்ணூற்றி ஆறு தத்துவம்னாங்க சைவ சித்தாந்தம் போறப்ப தொண்ணூற்றி ஆறு தத்துவம் நாங்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய கற்பனைகளை பயன்படுத்த அவரவர்களுடைய குருமார்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த மாணவர்களின் தன்மைக்கேற்ப அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நூல் அந்த கற்பனைகளை என்ன பண்ணிட்டாங்க சொல்லி கொடுத்து அதிலிருந்து வெளியே தான் தான் கற்றுக் இவங்க அதுக்குள்ளேயே இருந்து சண்டை போடுறதை அதிகப்படுத்திக்கிட்டாங்க சரியா இந்த மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாகும் மனதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கு ஒன்று வந்து விற்பி வியாப்தி மற்றொன்று பலவியாப்தி இந்த விற்பி வியாப்தி என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்தந்த விஷய பொருள்கள் வடிவத்தை எடுத்து நிற்கிறது பலவியாப்தி என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதற்கு வெளிச்சம் காட்டி இன்ன பொருள் என்று விளக்க வைக்கிறது இது உலக விஷயப் பொருள்களில் இதுவே அத்தியாத்ம விஷயத்தில் ஆத்ம சாட்சா்கார விஷயத்தில் அந்த என்ன விருத்தி மாத்திரம் பயன்படுதுன்னு சொன்னால் பிரம்மாக்கார விருத்தி பயன்படுகிறது அதுவும் எனது சமாதி அவஸ்தை சவிகல்ப சமாதி அவஸ்தை வரையிலும் பயன்படுகிறது நிர்விகல்பமாதியில் அது வஸ்துவோடு கரைந்தே போகிறது அதற்கு என்ன தேவைப்படுது விருத்தி தேவைப்படுது மனதிலுடைய என்ன விருத்தி தேவைப்படுது பிரம்ம பிரம்மாகாரார விருத்தி தேவைப்படுகிறது பல வியாப்தியாகிய ஆபாச ஜீவன் தேவைப்படவில்லை அப்படின்றது இதில் நாம் தெரிந்து கொள்ளவேன் அப்போ மனத்திற்கு எட்டும் எந்த வகையினால் மனத்திற்கு எட்டும் பிரம்மாக்கார விருத்தினால் மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாது மனதிலுடைய ஆபாச ஜீவன் என்பதனால் எது எட்டாது பிரம்மமானது மனத்திற்கு எட்டாது அடுத்தது இந்திய மாறுது பரமணறிந்தேன் இனிவோர் வசனம் கேளீர் சஞ்சல மற்றும் அகண்ட பூரணமாய் சித்தம் தலா அலைவது தன் சுபாவமாக ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் பத்துவில்ிவாரிவர் நிலையடைவது எப்படியோ நீ சொல்வீரே சந்த மாத்துறாங்க சந்தத்தை மாத்தினாலே தலைப்பு மாறுதுன்னு அற்ப ராமாயண கதை பாத்தீங்கன்னா சந்தன் மாறுற இடம் சொன்னாலே அந்த கதையினுடைய போக்கு மாறுது வேற ஒரு தலைப்புக்கு போகுதுன்றத காட்டுறதுக்காக நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக சந்தத்தை மாற்றுறாங்க அப்ப இந்த இதற்கு முன்னாடி இருந்த அந்த வாக்கிற்கு எட்டும் வாக்கிற்கு எட்டாது மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாதுன்றது மனத்திற்கு எட்டும் எட்டாதுன்ற விஷயத்தில் சமாதி அவஸ்தையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு சமாதி அவஸ்தையில் மனோபிருத்தியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த சமாதி அவஸ்தையை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறார் யார் சீன அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்தணும் வஞ்சகவில் பரமார்த்த குருவே பரமார்த்தம்னா என்னது அப்ப என்னது ஒரு செலவாக உள்ளது பொருள் பரமார்த்தம்னால் எடுக்கிறதுலே மிகமையான ஒரு விஷயம் எது பொருள் எது பிரம்மம் அழியாத பொருள் பரமார்த்தம் அதை சம்பாதித்து வைத்தவர் யார் குரு வஞ்சகவில் அதுக்கு வஞ்சனம் இல்லாதவர் ஏன் சம்பாதித்து தானே வச்சுக்கிற மாட்டார் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் கொடுப்பார் அதனால் வஞ்சகவில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்தீர்களே அதை நான் புரிந்து கொண்டேன் இனி ஓர் வசனம் கேள்வி இன்னும் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் இப்போ கேள்வியை புரிச்சுக்கணும் இப்போ எத்தனை ரெண்டு கேள்வி சேர்ந்த ஒரு தொகுப்பு இப்போ மூணாவது கேள்வி கேட்குறேன் இனி ஓர் வசனம் கேள்வி இனி கேள்வி கேட்க போகிறேன் சஞ்சலம் அற்று அகண்ட பூரணமாக சித்தம் ததாகாரம் ஆவதென்றோ சமாதி யோகம் கேள்வி குறிச்சுக்கணும் சமாதி யோகத்தின் வேறு பெயர்கள் யாவை அல்ல சமாதி யோகம் என்றால் என்ன அப்படின்னா இதுதான் பதில் இந்த டெஃபினேஷனை குறிச்சுக்கணும் சஞ்சலம் மற்றும் அகண்டம் பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதற்கு என்னென்ன பேர் சமாதி யோகம் பேர் சஞ்சலம் அனுப்பின்றது தெரியுது என்ன நாம் காலையில் எழுந்த உடனே இந்த மன ம மனோ உறுத்தி வெளியே இந்திரியங்கள் மூலம் வெளியே வந்து உலகத்தில் ஈடுபடும் பொழுது அது படுற அந்த டாக் ஆடுறத பார்த்தா நல்லா தெரியுது எப்படி ஒரு நீர் நீர்நிலையில் அந்த அலைகள் சூரியனுடைய பிரதிபிம்பம் படும் அந்த அலைகளில் பார்த்தீங்கன்னா மினுமனு மினுமனும் தங்கத்தை கரைச்சி ஊற்றுற மாதிரி ஆனால் ஒரு கொஞ்சம் என்ன பண்ணா சும்மா இருக்க அதே ஒரு சூரியனை இங்கே பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியங்கள் உடைந்தது போல் அந்த பொண்ணை கரைச்சி ஊற்றி ஊத்துற மாதிரி அந்த அதுபோல் இந்த மனோவிருத்தி சைதன்ய வஸ்து ஒன்றாக இருந்தாலும் மனோ விருத்தியை வந்து வெளியே வந்து எப்படி இருக்கு உலக விஷயங்களில் ஈடுபடும் பொழுது சஞ்சலம் என்ன ஆகிடுது பலப்பளவா பளப்பளவாக சதஞ்சு சதஞ்சு சதஞ்சு ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுது சதஞ்சு வதஞ்சு கிடக்கும் சஞ்சலம் ஆற்று இது அனைத்திலும் ஒற்றுமையை இது அனைத்திலும் ஒரு ஒற்றுமையை காண்பது என் கனம் அகண்ட பிளவு பண்றது அகண்டம்னால் பிளவுபடாமல் இப்போ நம்ம பிரச்சனையே என்ன வெளியே வந்தால் பளப்பளவாக பளப்பளவாக எண்ணங்கள் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு அகண்டம் பிளவுபடாமல் பூரணமாய் எப்போ பிளவு விடாமல் இருக்குன்னா ஒரு கல்யாண வேலையை தொடங்கின ஒரு ஒரு கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல்யாணம் பேச்சு எடுத்து பத்திரிக்கை அடைத்து மண்டபம் ஃபீச் பண்ணி அந்த கல்யாணம் நடத்தி ரிசப்ஷன்லாம் வச்சு பொண்ணு மாம்பழையெல்லாம் மறுபடியும் கூட்டு போய் வர்ற உரைக்கும் அந்த ஏற்பாடு பண்ண நாயகன் நாய் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்களா சொல்லலை ரெண்டே சொல்ல சொல்லிவிட்டு பரபரப்பாக இருப்பாங்கன்னா சஞ்சார அது அது என்ன நடக்குமோ அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன ஒரு வினாடி கூட சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாம அப்படி ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அதுபோல் பற்றி எழுத போகிறவங்க நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது சாமி சாப்பாடு கொடுக்குறாங்க ரூம் வேறு தனித்தனி ரூம் வேறு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் மொத்த ரூமாக இருக்காதான சஞ்சலம் தனித்தனி ரூமாக அந்த சஞ்சலமும் கிடையாது அப்புறம் பாடம் நடத்தினாலும் சந்தோஷமாக சேர் ஃபேன் இருக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஃபேன் இல்லை போடணும் அப்போ என்னது முழுக்க சவாதியா ஆனந்தமாக இருக்கு இப்போ சஞ்சலம் மற்ற நமக்கு ஏன் சஞ்சலம் இல்லைன்னா நாம் விட்டுட்டு வந்த பொருள்கள்லாம் ஒட்டு வந்துருக்கோம்ல அதில் ஒன்றும் இல்லைன்னு தெளிவாக போயிடுச்சு அதனால நான் எப்படி நம்ப பொய்யுன்னு சஞ்சலம் இல்லாமல் ஒருத்தம் அப்படின்னு பொய்யில் அப்புறம் என்ன இருக்கு ஈடுபட்டதே போதும் கொஞ்சம் நேரம் தசரதி சொல்ற என்ன ஒரு நாள் வய அவருடைய கண்ணாடி முன்னாடி இருக்குன்னு ஒரு ஒரு மைல் என்ன ஆயிடுச்சு வெள்ள நெரிஞ்ச உடனே யாரக்கூப்பில் தன்னுடைய மந்திரி அதுல குறிப்பா முதல் மந்திரி சுமந்திரன் அப்புறம் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் அழைச்சி சொல்கிறார்கள் நான் இந்த ராஜ்ய பார்த்து எதிர்காலும் என் தோழிலே சுமந்தேன் இனி என்னால் அதை சுமக்க முடியாது வேறு ஒருவரிடத்தில் அதை இறக்கி வைக்க விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல என்னுடைய உயிருக்கு உகந்தது செய்ய விரும்புகிறேன் உங்கள் பிறவி எடுத்ததுடைய பயனை நான் அடைய விரும்புகிறேன் இப்போ ஒரு கடமை அதை செய்தாச்சு இனி அதில் ஒன்றும் இல்லை நான் இந்த பிறகு எடுத்ததுக்கு ஒரு பயணம் உண்டு அதை நான் என்ன பண்ண அடைய வேண்டும் ஆகவே தொடர்வரம் மேற்கொண்டு தவம் செய்து இறைவனை அடைய வேண்டும் அப்படின்றது சொல்கிறேன் அப்போ சுற்றி இருக்கிற ஒரு படகு என்ன பண்ணுறாங்கன்னா அது சரி சுவாமி ராஜா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு போயிருக்க உங்களுக்கு அடுத்து யாருன்றது பதவி ப பதவிப்பிரமாணம் பண்ணி வச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டான் போகிறது பற்றியெல்லாம் கவலை இல்லை என்ன பண்ணிட்டு போயிருங்க இல்லைன்னா நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்கணும் சண்டை போட்டுருக்கணும் அதனால் அடுத்தது யாரு அப்படின்றத நீங்களே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதான் அவன் நல்ல முகூர்த்தத்தில் தான் சொன்னார் தசர சக்கரவர்த்தி என்ன சொன்னார் இந்த உயிருக்கு ஆவணம் செய்யவேண்டான் ஆனால் எவனுக்கு அது பொருட்களை அவர் என்ன பண்ணிட்டான் இடையிலே போட்டு அவர் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அவரை அவருடைய பிரார்த்த கிராமம் இட்டு சென்று விட்டது ஆக சஞ்சலம் சஞ்சலம் அற்று நமக்கு என்ன கிடையாது சஞ்சலம் மனசில் வந்து அந்த வெளி பொருட்களால் மனமானது சஞ்சலம் அடைகிறது என்பதை உணர்ந்தால்தான் இந்த பாடம் படிப்பதற்கு நாம் நேரத்தையும் பொருளையும் செலவு செய்வோம் ரொம்ப பேர் வந்த உடனே சாமி சுருக்கமா புரியற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டரை வருஷம் படிச்சோம் இன்னும் பாடம் சொன்னாலும் நம்மளை குருக்க மக்கள் கேள்வி கேட்டு என்ன பண்ணிடுறாங்க மடக்கிடுறாங்க ஆனா இவர் கேள்வி கேட்கிற நபர் என்ன சொல்றாரு சுருக்கமா உடனே புரிய சொல்லி புரிய வைக்க சொல்லி சொல்றாரு நம்மளும் முயற்சி பண்றோம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆனா எவ்வளோ வருஷம் முதல்ல குழந்த பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளாக கல்வி பயில்வதில் நம்ம போதும் ஒரு ஒரு ஹையர் எஜுகேஷன் படித்து காலேஜ் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு என்ஜினியர் ஆகணுமோ நம்முடைய செலவு பண்ணி இல்லையா நேரத்தை செலவு பண்ணி நம்முடைய கவனத்தை செலவு பண்ணி நம்முடைய பணத்தை செலவு பண்ணி சத்தையோடு பல மூட்டை புஸ்தகங்களை வாங்கி அன்னைக்கு அத்தனையும் கவுன்ஸ் எடுத்து அத்தனையும் படித்து இதுக்கு எம்பிபிஎஸ்னு டாக்டர் பட்டம் வாங்கினா கூட அவரை வந்து எதில் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ட்ரிவியூவில் வந்து இவர் கை நேர்ந்த சொல்ல மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் ப்ரொஃபேஷனில் இருக்க சம்பளம் இல்லாமல் இருக்கன்னு தான் சொல்கிறேன் பத்து வருஷம் இருபது வருஷம் போனாலும் அவரை வந்து ஒரு இந்த ஊர் பேசிக்கிற ஒரு நல்ல டாக்டர்னே சொல்றாங்க அப்போ அந்த விஷயம் பிடிபட்டு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினா கூட அவரை முழுமையடைந்த டாக்டர்னு யாரும் சொல்றதே கிடையாது அதற்காக அவர் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு எவ்வளவு பொருள் செலவு பண்ணியிருப்பாரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாரா இன்னைக்கு இருக்க கட்டத்தில் ஒரு கோடி ரெண்டு கோடில செலவு பண்ணுறாங்க சாதாரண ஆனால் இந்த பிறவிப்பிணியை அறுக்கும் சரி அந்த டாக்டர் பட்டம் படித்து சம்பளம் வாங்கி அவர் என்ன பண்ணுவார் அந்த டாக்டர் பட்டத்தினால சாப்பாடு தான் சாப்பிடுவார் அந்த பணத்தை வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு நல்லா சாப்பிடுவார் நல்லா துணிமணி போடுவார் நல்ல வசதி வாய்ப்புகளை பிரிக்கிற போறார் சமுதாயத்தில் ஒரு அம்சஸ்தோடு இருக்க போறார் அவ்வளவு அந்த அந்த பாடம் அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அந்த அந்த அறிவு அவருக்கு என்ன சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஒரு பொருளை ஈட்டக்கூடிய வழிவனைதான் சொல்லி இருக்கு அந்த பொருளை வச்சு அவர் நல்லா சாப்பிடுறாரு அவ்வளவுதான் ஆனால் இந்த பாடம் அத்தியாத்ம பாடம் இருக்கே இந்த பாடம் இருக்கே இது என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா பல பிறவிகளில் தொடர்ந்து வரக்கூடிய துன்ப பிறவி துன்பத்தை அடியோடு நீக்கக்கூடிய பாடம் இதை சொல்லித்தரக்கூடிய குருவும் சாஸ்திரமும் ரொம்ப கிடையாது மாட்டார் அப்ப இதற்காக நாம் எதை செலவிட வேண்டும் வா சொல்லோ ஜங்களை எதற்கோ கொடுத்துருக்குறோம் ஒரு ஜென்மத்தை எதுக்கு கொடுத்தா போடம் படிக்கிறதுக்கு ஒரு ஜென்மத்தை கொடுக்க வேண்டிய அழுது வாங்கிட்டு இருந்த உடம்ப இங்க வந்து வீணா என்ன பண்றோம் செலவு வச்சுட்டு போயிடும் இந்த உடம்பு கேட்டதை இறைவனோடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் கேட்டவான் என்னது நாம அதாவது ஒரு முயல் மாதிரி இருக்க வச்சுக்கலாம் காட்டில் ஓடி ஆடி முயல் முயல் வேட்ட பண்ணவன் என்ன பண்ணிட்டான் வய பழைய போட்டு பிடிச்சிட்டான் பிடிச்சவன் சும்மா அப்படிப்பான்னா என்ன பண்ணுவான் காலை உடைச்சிட்டு தான் முயலை எடுத்து இதுக்குள்ள போடுறான் அந்த காலை உடைச்சிட்டு அந்த காலிலேயே ஊக்கு கோர்த்து என்ன பண்ண நாலஞ்சு கைகளை அந்த ஊக்கு வச்சுருவான் கோர்த்து எங்கேயோ தொங்க கொடுத்துருவான் தோளில் தொங்க கொடுத்துருவான் முதல்ல பிடி ஒரு துன்பம் பிடி பண்ணி கால் உடைப்பட்டது இன்னொரு துன்பம் அதுலேயே இந்த ஊசி உள்ள கோர்த்து எடுத்துட்டா இன்னொரு துன்பம் அதை அப்படியே மார்க்கெட்டுக்கு விலைக்கு நிற்கிறதுக்கு வேறு போகிறான் வாங்கினவன் என்ன செய்வான்னு எல்லாேருக்கும் நல்லது தெரியும் அத்தனை துன்பத்தை அனுபவித்து அதே அந்த அந்த உள்ளுக்கோட்டை அந்த இதற்கு கையில் அதையே தராஸ்தட்ட தொங்க கொண்டு இடம் போட்டு பார்ப்பான் எவ்வளோ எடை இருக்குன்னு வேறு அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஜீவாத்மான் நாம் அந்த மாதிரி இருந்திருக்கோம் அப்போ திரௌபதி ஹஸ்தனாவத்து அவ அரசனையில் மானபந்தப்படுத்தப்பட்ட பொழுது எப்படி ரெண்டு கைகளையும் உங்களுக்கு கத்தினா இல்லையா என்னது ஆஹ் துவாரகாதீசா கேசவா மாதவா கோவிந்தான்னு கத்தினார் இல்லையா வேறு வழியே இல்லை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் இந்த பிறவிகளை எல்லாம் எடுக்கும் பொழுது துன்பத்தின் விருதினாலே இறைவனை என்னவன் கெஞ்சி கூத்தாவடி கேட்டுட்டேன் அப்போ இறைவன் அந்த ஜீவர்கள் மேல் இறக்கப்பட்டு போயிட்டு போறான் விளைச்சிட்டு போறான்னு சொல்லி எதை கூப்பிட்டாரு ஒரு மனித சரீரத்தை அவனுக்கு கொடுத்துட்டான் எடுத்துட்ட அப்படின்னு கேட்கிறப்ப என்ன சொல்லி கேட்கான் இந்த மனுஷனை பாருங்க அவன் அவன் நடந்து போனா யாராவது லேச கார்லையோ வண்டிலேயோ கட்டிட்டாங்கன்னு சொன்னா உடனே கூப்பாலம் போட்டு ஊற கூட்டுறான் கோர்ட்டுக்கு போறான் கேஸ் போடுறான் இன்சூரன்ஸ் வேற வாங்கிக்கிறான் எனக்கு எதுவுமே நாவியில்லாமல் என்னை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவாக நாம் வேண்டியிருக்கிறோம் இடையோடத்தில் என்னை நீ கேட்க மாட்டியா எனக்காக நீ குரல் கொடுக்க மாட்டியா அவனுக்கு கண்ணு காது மூக்கு சத்தம் என்ற தன்மை எல்லாம் இருக்கே அது போல் எனக்கு கொடுவேன் சொல்லி இறைவனிடத்தில் கேட்டதுக்கு செவி சாய்த்து என்ன பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு மனித பிறவி என்ன பண்ண டொனேட் பண்ணிட்டார் கருணை மூர்த்தினால் க கர்மம் பலன் கட்டனானையால் கண்மம் கடவுளை ஒந்தி வர கண்மம் ஜடன்தான் உந்தி வர கண்ணம் வராது அந்த கர்ம அவர் வந்து சாங்ஷன் பண்ணணும் சரி பழச்சுக்கோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சேங்ஷன் பண்ணிட்டார் நம்ம கர்ம பலன்கள் தான் கொடுத்துருக்காரு ஆனாலும் சேங்ஷன் பண்ணுற உரிமை யார்கிட்ட இருக்கு அரசாங்கம் நடத்துகிறாங்க எலெக்ஷன் நடத்தலாம் நடத்தக்கூடாதுன்றது யார் உரிமையா இருக்குல்ல ஆஹ் இழுத்தடிக்கணும்னா இழுத்தடிக்கிறாங்கல்ல ஆறு மாதம்னாலும் ஒரு வருஷம்னாலும் இழுத்தடிக்க முடியலே அது போல ஈஸ்வரர் நினைச்சாருன்னு சொன்னா கிடந்துட்டு போறான் அப்படின்னு மனித குறவையை கொடுக்காம வச்சிருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு கொடுப்பார் ஆனால் இவன் கெஞ்சி கெதறி கேட்டதை பார்த்துட்டு மனிதர் பிறவியை சாங்ஷன் பண்ணிட்டார் வாங்கிட்டு வந்து இவன் மற்ற ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஆர்ப்பாட்டம் இருக்கேன் கொஞ்ச ஆர்ப்பாட்டம் இல்லை நல்லா கூத்தாடி நல்லா கூத்தாடி ஆனந்தமாக இருந்து எவ்வளோ சந்தோஷப்படவில்லை எல்லோரும் சந்தோஷப்பட்டு கடைசியில் கிளம்பி போகிறப்ப திரும்ப கடவுள்கிட்ட போகிறான் ஐயோ இப்போத்தான வந்து அதுக்குள்ளே கூப்பிட்றீங்களே இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதை பாக்கியிருக்கேன் அதே தம்பி நீ அனுபவிக்க இருக்கானு இங்கே வரலப்பா நான் எப்படியாவது உன்னை அணிந்து விடுகிறேன் என்று சொல்லி கேட்டு தான் வந்தேன் அதுக்கு தான் உனக்கு கருவி இலக்கங்களோடு கூடிய மனித பிறவியை கொடுத்த சிந்திக்கு மாற்றல் உள்ள மனித பிறவியை கொடுத்த அதை கொஞ்சம் நல்லா பயன்படுத்திருக்கலாம் பார்த்தேன் நேரம் பிடிச்சி போச்சுப்பான்னு சொல்லிட்டு எடுத்து போனால் அவரோட போராடுறான் சண்டைக்குவான் திருப்ப எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு சண்டைக்குவான் அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணால் இவ்வளோ நாள் நல்ல காதை கழிச்சுது நல்ல கண்ணு தெரியுது நல்ல நாக்கு வேலைவாக்குது நல்ல தோடு வேலைவாக்குது நல்ல மூக்கு வேலைவாக்கு சொல்லி எல்லா இத்திரியங்களையும் நல்லா திறந்து விட்டு என்ன பண்ணிட்டான் ஆனந்தமா இருந்துட்டுதான் எதை மட்டும் ஞாபகப்படுத்தலை இதற்கு பின்னாடி இருந்து இந்த அனுபவங்களின் அனுபவதாரி யாரை மட்டும் பார்க்க அது அந்த இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் பிறவிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றிய நினைவை இழந்துவிட்டு மற்ற எல்லா நினைவுகளிலும் மூழ்கி திளைத்து ஆனந்தமாக இருந்துவிட்டு மெத்த கூத்தாடி கூத்தாடி அப்புறம் கடைசி இந்த பாலையை போட்டு உடைச்சு திரும்பி இந்த மனித பருவி எப்போ கிடைக்கும் இனிமேல் கடவுள் திரும்ப காதெல்லாம் கொடுக்க மாட்டார் ஒரு இறக்கப்படுவார் திரும்பி மனித பருவி வேணும்னா கிடைக்க வேண்டிய நம்ம பழங்கள் திரும்ப எப்போ கை கூடி வருதோ அப்போ கொடுப்பார் இப்போ கொஞ்சம் போட்ட கூப்பாடு பார்த்து என்னது வேகமாக கொடுத்துட்டார் கருணை இந்த முதலியில் வாங்கிட்டு வந்து ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு தெரிஞ்சவங்க இந்த சீட்டு கொடுக்கலாம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு கடவுள் என்ன சீட்டு கொடுத்துருக்கார் பிரம்ம வித்யா படிக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தே அனுப்பிச்சுட்டார் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறகு எடுக்கும் இந்த பிரம்ம வித்தியை சொல்லி ஒரு அட்மிஷன் கார்டு நம்மளோட சேர்த்து போட்டு கொடுத்துட்டார் அதனால் நேராக இங்கே மடத்துக்குள்ளே நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அட்மிஷன் அட்மிஷன் கிடச்சிருச்சு எத்தனையோ பேர் இங்கேயே இருந்தாலும் இந்த காரைக்குடி மாநகரத்திலே சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த மடத்தோட தொடர்புடையவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் எல்லோரும் இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு என்ன கிடைக்கல என்ன சீர்த்து போடலை அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கடவுள் வந்து என்ன சேர்த்து போடலை சீர்த்து போட பிரம்ம வித்யா ச தன்மை அப்போ என்ன பண்ணுறது இந்த சஞ்சலம் சஞ்சலம் இங்கே வந்த பின்னாடி நாம் முதல்ல நிறுத்தி இந்த உலகியல் பாடங்களை படிப்பதற்கு சஞ்சலத்தையே உண்டு பண்ணக்கூடிய மீண்டும் மீண்டும் சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடிய உலகியல் கல்விக்காக பெரும் பொருளை செலவு செய்கிறோம் இங்கே இந்த இந்த ஆத்மவிங்க பயனுறதுக்கு சாமி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா டொனேஷன் கேட்டாலும்னா அதை தான் சிக்கலாக இருக்கிறோம் ஒரு பத்தாயிரவா டொனேஷன் கேட்டுறாரு வச்சுக்கணுமே என்ன செய்வோம் கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்ப்போம் ஐயோ முழுதான கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இப்போ நன்னில தாண்டவராய சாமி சமாதி கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டொனேஷன் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம் அப்புறம் தர்றேன் தர்றேன் தரேன்னு எப்போ இந்த பிரம்மவித்தியை பயிரிடக்கூடிய விஷயத்திற்காக எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒரு ஜென்மத்தை இதற்காக என்ன பண்ண முழுதாக கொடுக்க வேண்டும் இதில் வந்து நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகணும்னு சொல்லக்கூடாது இல்லை ஓட்டு போட்டுட்டு நான் வந்துடுறேன் சொல்லக்கூடாது ஏன்னா ரெண்டு நாள் மட்டுந்தான் சாமி டைம் இருக்கணும்னு சொல்லக்கூடாது எப்போ சாமி எப்போ சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம நேரத்தை என்ன பண்ணிக்கணும் ஒதுக்கி கொள்ள வேண்டும் மற்றதெல்லாம் ரெண்டாவது இதுதான் எது முதலாவது என்று வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து சஞ்சலம் மற்றும் அகண்டபூரணமாக அகண்டம்னா பிளவுபடாததாக பூரணமாய் நிறைவானதாக சித்தம் தத் ஆகாரம் தத்தாகம் பிரம்மாகாரம் அதன் மயமாக ஆதல் ஆவதன்றோ சமாதியோ சமாதி யோகம் என்றால் என்ன சஞ்சலமற்று அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவதன்றோ நாம இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா ஒரு நீர்நிலை தெளிவான நீர்நிலை சலனமற்ற நீர்நிலை தூய்மையான ஸ்படியம் இருக்கக்கூடிய நீர் பரப்பு அதில் சூரியனுடைய பிரதிபிம்பம் முழுமையாக என்பது பிரதிபிம்பிக்கப்படும் அப்படியே சூரியன் அங்கே தெளிவாக அப்படியே தெரியும் ஆனால் அது நிழல் ஆனால் அது சூரியன்தான் சூரியனுடைய பிரதிபிம்பம்தான் என்று புரிந்து கொள்ளுவ புரிந்து கொள்கிற அந்த அவஸ்தைக்கு சமாதி அவஸ்தைன்னு வேறு அப்புறம் இது நிழல் தான் அந்த பிம்பம் என்பது நான் என்று உணர்ந்து கொள்வது நிர்விகல் சமாதி புரியுதா சதிகழ்ப சமாதி சித்திக்காமல் நிர்விக்ப்ப சமாதி கிடைக்காது புரியுதா சவா மனம் தூய்மையாகவும் மனம் சளன இருக்கும் பொழுது சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் சைதன்யத்தினுடைய நிழல் அப்படியே தோன்றும் அந்த தோன்றிய அந்த அனுபவத்திற்கு சதிகழ்ப சமாதி என்றும் அப்படி தோன்றிய அந்த நிழல் அது நிழல் என்று உணர்ந்து கொண்டு அந்த பிம்பம் அது நானே என்று புரிந்து கொள்வதற்கு என்னென்ன பேரு நிருமிகல்ப சமாதி நிருமிகள்ப சமாதிக்கு பயிற்சி கிடையாது சவிகல்ப சமாதியோடு நம்முடைய புருஷ தந்திரம் முடிவு பெற்றது அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு என்னென்ன பேர் வஸ்து தந்திரம் என்ற பெயர் அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு என்னென்ன பேர் அங்கு அதாவது காந்த குலத்தின் அருகில் இரண்டினை கொண்டு சென்று வைப்பதைப் போல சவிகள் பசமாதி அப்புறம் காந்தம் அதை இழுத்துக் கொள்வது போல நடப்பது பசமாதி உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி இந்த மனசுக்கு என்ன என்ன சபாவமா இருக்கா உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஊஞ்சலா என்ன பண்ண ஒரு தடவை ஆட்டி திரும்ப திரும்பிடையே அலைவதுதான் அதன் சுபாவமாக இருக்கிறது ஒரு கணத்தில் இந்த நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே மனமானது விஷயப் பொருள்களை நாடி வெளியே சென்ற வட்டம் உள்ளது ஒரு பொருளில் அல்ல பல பல பொருள்களில் சென்று அழைந்து கொண்டே இருக்கிறது இந்த அலைவை என்னால் நிறுத்த முடியவில்லை சரி அப்போ தினந்தோறும் நாம் ஜாக்கிர அவஸ்தையில் வெளியே போகிறோம் பல பொருள்களில் பட்டு அழைக்கிறோம் அப்புறம் எப்போ சுளுத்திய அவஸ்தைக்கு திரும்பி வாரோம் இல்லையா திரும்பி வரப்போ மனமனம் ஒழுங்குவது தானே பல பல பொருள்களில் ஈடுபட்டு அழைந்து விட்டு திரும்ப எதிர்ப்பு உம் சூழ்த்திய அவஸ்தைக்கு வந்து சேருது தானே அப்படின்னா அது எது போல இருக்கிறது என்றால் பின்னாடி கடையில வரும் ஆனந்தங்களின் போல் வித்திரை செறிஜீவன் அது என்னன்னா வெளியே விஷயப்பொருள் சென்று முட்டி மோதி தான் தேடும் இன்பம் இல்லை என்று கலைப்பு மருதியினாலே தன்னை அறியாமல் உள்ள வந்து கிடைக்கிறதுக்குத்தான் என்னன்னு தெரியா சுளுத்தி அவஸ்தையும் சுழ்த்தி அவஸ்தையை நான் முயற்சி பண்ணி வரல விஷயப்பொருள்களில் ஈடுபட்டு ஏற்பட்ட கலை பின்புதையினால வந்து கிடைக்கக்கூடிய இடம் கடவுள் அந்த ஒரு கருணையை பண்ணி வச்சிருக்கார் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்த மாதிரி இந்த அந்த கரணத்தினுடைய விருத்திகள் எல்லாம் என்ன கொடுத்து வச்சிருக்காரு ஒரு ரெஸ்ட் பிளேஸ் ஒன்று வச்சுருக்கார் அதுக்கு டாக்ஸ் போடாமல் வேலை வச்சிருக்காரு அதுக்குள்ள போய் இவங்க போய் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்ப உள்ள இருந்து என்ன பண்ண வெளியில இருந்து பிரார்த்த திரும்ப என்ன பண்ணிடும் திரும்பி வெளியே எடுத்து கொண்டு போயிரு திரும்ப கலைப்படையினா திரும்ப வந்து இப்ப ஒரு நிம்சகம் வஸ்துவில் அசையா நிவாரண தீப நிலை அடைவது இந்த முயற்சி என்னன்னு சொன்னா அந்த சுளுத்தி அவஸ்தை போல இல்லை சுளுத்தி அவஸ்தை இல்லாமல் கலைப்பின் உறுதியினாலே வந்து கிடக்கக்கூடிய அவஸ்தை சுளுத்தி அவஸ்தை இங்கே ஆத்ம சாட்சாக்காரம் தான் என்னன்னா இந்த ஆத்ம விசாரம் செய்து பொருள் கண்டு மனமானது விஷயப்பொருள்களில் செல்லாமல் தானாக ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் அந்த விஷயப் பொருள்களில் சுருக்கி உள்ள எழுத்துக்கள் கீதையிலே சொல்லுது என்னது என்ன பண்ணிக்கிறது ஓட்டைக்குள்ளே சுருக்குவதை போல விஷயப் பொருள்களிலிருந்து உள்ளத்துக்கொண்டு அகமுகமாக ஒருவன் தன்னை உணர்வு அந்த நிலைக்கு வரும் பொழுது போய் சேர்ந்த இடம் என்னது சமாதி அவஸ்தை அந்த இடம் எப்படி இருக்குன்னா நெஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத தீபம் வாதம்னா காற்று விவாதம்னா காற்றினால் அழைக்க அழைக்கழிக்கப்படாத தீபச்சுடன் எப்படி இருக்குது வல்லார சுவாமிய வள்ள பெருமகனார் அந்த ஒரு விளக்கு கூண்டு ஏற்படுத்திடுச்சார் பாருங்க எல்லாருக்கும் அது தோணலை சாமிக்கு அது தோணி இருக்கு ஏன்னா அவர்கள் அதையே பயிற்சியாக எடுத்துக்கொண்டவர்கால அந்த ஜோதி தரிசனம் என்பது காற்றினால் அழைக்க அழிக்கழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கண்ணாடி கூட்டிற்குள்ளே அந்த ஜோதியை ஏற்றி வைத்து அதை பார்த்து மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை செய்ததனால் அதுபோல இந்த மனமானது எந்த ஒரு பொருளிலும் அலையாமல் அது இருந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவது எப்படி அந்த நிலைக்கு சமாதின்னு வெறு அந்த நிலைக்கு என்னென்னு பெரு சமாதின்னு வெறு நெஞ்சகம் வஸ்துவில் அசையா தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே இப்போ இந்த நிலை எப்படி அடையின்றதோ பொதுவாக சொல்லிவிட்டு அப்புறம் பாடங்களுக்குள்ள போகலாம் சம்சய பாவனை சந்தேகங்கள் எங்கே நீங்கி இருக்கோ மனம் வெளியே போக இதுல ஒருவேளை இதுல இருக்குவோம் ஒருவேளை இதுல இருக்குவோம் இதுல இருக்குவோம் அந்திரும் இதுல எதுலையுமே இல்லை அப்படின்னு தெரிந்தா ஆனால் தானாகவே என்ன பண்ணிரும் அடங்கி கொண்டும் இது மனம் அதுல இதுல இல்லை இதுல இல்லைன்னு சொல்றது வெறுப்புணர்வுல இல்லைன்னு சொல்லி இருக்கூடாது ரொம்ப பேர் அதுவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட உலக பொருட்கள்ல இல்லை உலக பொருள் வெறுமனை அப்படின்னு சொல்லி உலகின் மீது வெறுப்பை செலுத்துவதும் பயிற்சியில அங்கம் கிடையாது மாறாக உலகின் மீது விருப்பம் செலுத்துவதும் பயிற்சியினுடைய அங்கம் கிடையாது இந்த வெறுப்பும் இல்லை மாறாக வெறுப்பும் இல்லை முதல்ல பாடம் தொடங்குறப்பே நித்திய அநித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இகவரங்கள் வரு ரோகங்களில் நிராசை அப்படின்னு அந்த நிராசை என்பதை விளக்கம் சொல்லும் பொழுது ஆசையற்ற தன்மை ஆசையற்ற தன்மைனா அதன் மீது வெறுப்பும் இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறதுக்குத்தான் வைராக்கியம்னு பேர் அதுக்கு பேர் தான் என்னது வைராகியம் பேர் நமக்கு ரொம்ப பேருக்கு விருப்பம் இருக்காது வெறுப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் வெறுப்பும் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த அபியாசத்தில் ஒரு படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றப்ப இந்த உலகம் என்பது நம்மை விட்டு வேறாக தோன்றாது வெறுப்பு இருந்ததென்றால் நமக்கு என்ன தோணும்னா நான் இந்த அபியாசம் பண்ணுறதுக்கு எனக்கு தனியாக ஒரு உறுப்பு வேணும் இந்த அபியாசம் பண்ணுறதுக்கு நான் தனியாக இந்த விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகணும் யாரோடைய மனசு என்ன அது ஒத்து போகாது நீங்கள் சா ஆத்ம சாதகர்களை பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம் யாரோடய ஒட்டமாட்டேன் யாரோடய ஒட்டமாட்டேன் பார்த்துக்கிட்டீங்களா ரொம்ப தொட்டாசி நிதி மாதிரி அறிவாங்க அப்படி இல்லை இந்த பாடம் அதை சொல்லி கொடுக்கல அப்படி சொல்லி கொடுக்கல இதுக்குள்ளேயே இருந்தாலும் தனித்தன்மை இருக்கும் அதற்குள்ளே புரிந்து கொள்வதற்கு இருக்கும் நம்மளுடைய இருப்பையும் காட்டக்கூடாது வெறுப்பையும் காட்டக்கூடாது நியூட்ரல் இருக்கும் இப்போ குஞ்சலை ஒத்து தன் சுபாவமாகி ஒரு கடத்தில் பல உலகாய் ஒதிக்கும் இந்த நெஞ்சலம் வத்துுவில் அசையா நிவாத தீப நிலையடைவது எப்படியோ நீ சொல்வீரே இவர் என்ன கேட்கிறாரு என்னென்ன மாதிரி இருக்கணும் சஞ்சலம் அட்ட இருக்கணும்னு கேட்குறாரு அகண்டமா மனம் இருக்கணும்னு கேட்குறாரு பூரணமாக இருக்கணும்னு கேட்கிறாரு சித்தம் சதா ஆவதாக இருக்கணும்னு கேட்கிறாரு அப்புறம் இந்த நிஞ்சகம் எப்படி இருக்கணுமா வத்துவில் அசையாத தன்மையில் இருக்கணும் எதுபோல நிவாத தீப நிலையில இருக்கணும் சாற்றினால் அலைக்கழிக்கப்படாத தீபச்சுடர் எப்படி இருக்கிறதோ அதுபோல இருக்க வேண்டும் அது எப்படி அதை பற்றி எனக்கு விளக்குங்கள் அப்படி விளக்குங்கள்னு சொன்னா சாமி எடுத்த உடனே சமாதி அவஸ்தையை பற்றி பாலஞ்சு விட மாட்டார் ஏன் இந்த மனது எதனால் அலைக்கழிக்கப்படுகிறது என்பதை சொல்லிட்டு தான் அப்புறம் சமாதி அவஸ்தை அடைவதை பற்றி சொல்லணும் மனம் சும்மா அலைக்கழிக்கப்படுமா அப்ப மனது மனதை அழைக்கழிக்கக்கூடிய காரணிகள் எவை அப்படின்றத முதல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் எடுத்து போகணும் அதை அலைக்கழிக்காமல் இருக்கக்கூடிய நிலைக்கு செல்ல வேண்டும் அந்த விஷயங்களை விட்டு விலகிவிட்டால் மனவானது எப்படி இருக்கும் அடங்கி இருக்கும் மனதை அங்க சமஜமாதிகள் போல நல்ல குணசுமி இந்த நாம பேசுற இடமும் அதிகாரித்துவத்துல சமம் தம சமம்னா என்ன சொல்லிருக்கோம் அகக்கரண கண்டம்மம் என்ன்கரண கண்டம்கக்கரண கண்டம்னது மனதை கட்டுப்படுத்துதல் எல்ல இருக்கு சமத்துல இங்க வந்து மனமாவது தானாக என்ன பண்ணிருந்தோம் கட்டுப்படணும் தானாக அது ஒரு ஒருநிலை படணும் அது எப்படி அப்படின்னு அங்க கட்டுப்படுத்துறது ஈஸி என்ன பண்ணிடலாம் மைண்ட்ல சொல்லணும் போகாது வெளியே போகாது வெளியே போகாது பேசாம இருக்கு பேசாமல் சொன்னதுக்கு அங்கே என்ன பண்ணணும் கண்ணை பார்க்காதுன்னு சொல்லி கண்ணை என்ன பண்ணிக்கலாம் மூடிக்கலாம் காதை கேட்காதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் புரியல கவனத்தை வேறொரு இடத்துல வச்சு நீப்பாட்டிக்கலாம் ஆனால் இங்கே அது கிடையாது எல்லாம் இருந்தாலும் இவற்றில் நம்முடைய மனமானது இயல்பாக போகாமல் இருக்கக்கூடிய நிலை ரொம்ப இடங்களில் பார்த்தீங்கன்னா அதை குறிப்பாக இங்கே வள்ளலாருடைய உபாசகர்கள் யார் இருக்கீங்களா வள்ளலாருடைய ஆ கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் பேசணும் என்ன விஷயம்னால் இந்த மாமிசாதிகள் அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களை கண்டாலே வள்ளல் பெருமானம் பின்பற்றக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் அறுவரும் பார்த்தா பார்ப்பாங்க உண்டா இல்லையா ஆமாம் அப்போ ஒரு மணி நேரம் போய் அவர் அசைவ சாப்பாடு அங்கே சாப்பிட்ருக்காங்க நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட்டுருக்குறோம் அறுவறுப்பு இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா முடிஞ்சால் ஒரு நிறைநிலைக்கு நம்ம வந்திருக்கோம் தான் அவங்க அவங்களு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க நம்ம நம்மளுடைய சாப்பாடு சாப்பிட்றோம் நமக்கு அதனால் எந்த விதமான எண்ணம் கிடையாது டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு அது ஒரு உயர்ந்ததுதான் அதுக்கு மாறாக அவங்க அவங்களை விட்டுட்டு சீச்சீங்க திரும்பிக்கிறதோ தொடமாட்டேன்றதோ பார்க்க மாட்டேன்றதோ நாம இன்னும் ஆரம்ப கட்டத்துல இன்னும் வளர்ச்சிக்கு வரல காட்டும் இப்ப இவர் சொல்ற இந்த மன மனமானது அசையாமல் இருப்பது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய நிலை இப்போ விஸ்வாமித்ர மகர்ஜி ஆயிரம் வருஷம் தபம் பண்ணார் யுக யுகங்களா தபம் பண்ணார்ன்றது நம்ம படிச்சிருக்கிறோம் அவருக்கு ரொம்ப மேனகை மேனகையெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி காட்டினோடனே என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய தவம் கலைந்து வெளியே வந்துவிட்டார் அது மாதிரி திருச்செங்கு சொர்க்கம் கேட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டார் கோபத்தினால் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன்னு புது புதுசாக என்ன பண்ணார் உலகம் படைக்க போயிட்டார் இப்படி அவருடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து மனம் அழைப்பழிக்கப்பட்டு வெளியே வந்துடுறேன் தவம் பண்ணத்தான் போகிறார் பிரம்மஞ்ஞானம் அடையத்தான் போகிறார் கடைசியில் அது எங்கே போய் விட்டுறது அவரை மீண்டும் உலகில்லை கொண்டு போய் ஈடுபடுத்தி விட்டுறது திரும்ப வந்து மீண்டும் தவம் பண்ணுறார் மீண்டும் அது கணிக்கப்படும் ஆனால் ஒரு அவர் எடுத்த அந்த ஏத முச்சர தன்னுடைய விரதத்தை தன்னுடைய தவத்தை நிறைவு செய்கிறார் வசிஷ்ட வாயாலய பரம என்ற பட்டத்தையும் பெறுகிறார் ஆனால் என்ன பண்ணுது மனம் மனதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்க வைக்க அது எம் ஒரு ஸ்பிரிங்கு காய் ஸ்ப்ரிங்கை நீங்கள் எவ்வளவோ அழுத்தி வி வச்சுருக்கீங்களோ அது விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணோம் அதை விட பல அது மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும் மனதையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அதனுடைய வெளிய வெளிப்படுத்தக்கூடிய நிலை ரொம்ப வேகமாக இருக்கும் மீண்டும் அது வெளிப்பட்டு அப்போ முறைப்படுத்தி மனதை என்ன பண்ணணும்னா லயப்படுத்துவதற்கு பயன்படுத்த சரியாக பயிற்சி எடுத்து வேண்டும் அதற்கு தீர்வு வந்து சரியாக புரிந்து எது அறிவு பொருள் எது ஜட பொருள் என்பதை சரியாக பார்ப்பதுதான் இதனுடைய தீர்வாக இருக்கும் எது நிலையான பொருள் எது நிலையில்லாத பொருள் என்று பிரித்து பார்ப்பதுதான் இதனுடைய தீர்வாக இருக்கும் நாம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஆர்வமும் எதிர்பார்க்க கூடாது இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இன்னும் ஒரு பிரச்சனை எப்படி இருக்கும்னா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தன்னை போலவே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுவும் ஒரு பிரச்சனை அதனால அவங்களுக்கு எல்லாரோட என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது இன்னும் ஒரு சிலர் தன்னை போலவே எல்லோரும் சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களாலையும் எல்லாரோடய என்ன பண்ண முடியாது ஒன்றிணைந்து இருக்க முடியாது இன்னொருத்தருக்கு என்ன பிரச்சனைனா எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் எப்படி இருக்கிறேன் இதுவும் ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுள் கொடுத்திருக்காரு நான் மட்டும் நல்லா இல்லையே நான் மட்டும் சுத்தமா எனக்கு மட்டும் இவ்வளவு இவ்வளவு தப்பு செய்றவனா இருக்கணேன் இவ்வளவு துன்பங்களோடு இருக்கணேன்னு தன்னைத்தானே என்ன பண்றது தாழ்த்தி கொள்றதும் இருக்குது ரெண்டுமாகாது உத்தரேத ஆத்ம ஆத்மானம் நோ அவசாக ஆத்மைய ஆத்மனோ பந்து ஆத்மையாத்மனக கீதை சொல்வது ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் ஒருவனுக்கு நண்பனும் எதிரியும் யாரேதான் அவனே தான் அப்ப இந்த ம மனமானது யாருக்கு அந்த உயர்த்தி கொள்றதும் வரக்கூடாது தாழ்த்தி கொள்றதும் வரக்கூடாதுன்ற நிலை வந்துச்சோ அவங்க மனம் எப்படி இருக்குது சஞ்சலமாத்தியும் இயல்பாக உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளுதல் அதுதான் வந்து என்னது மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்க வழி இல்லாட்டா அந்த மனம் போன போக்கில் போய் கடைசியில் அழைவுபட்டு துன்பத்தை விளையாக பெறுகிறோம் இப்போ இந்த சமாதி அவஸ்தை எப்படி பெறுவது அப்படின்றதுக்கு இந்த பாட்டை ஒரு தான் படிச்சுட்டு இதற்கடுத்து இந்த டாபிக் வந்து ரெண்டு பாட்டில் விளக்கம் தான் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் சேர்த்தே படிக்கலாம் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழியல் அறைந்தேன் இனிவோர் வசனம் கேள் சஞ்சலம் மற்றும் அகண்ட குருரணமாய் சித்தம் ததாகாரமாவதன்றோ சமாதி யோகம் உஞ்சலை ஒத்து அலைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பலகுலகாய் உதிக்கும் இந்த நிஞ்சகம் வஸ்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் கொள்வீரே ரெண்டு பாட்டும் அதற்கு விளக்கமா அமைது கருது மனோ குணம் மூன்றாம் மூன்றில் ஒன்று கதி தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நிற்கும் தருமம் மிகவும் சத்துவம் மேலானபோது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுவுசோகுணமாகலக தேகவாதனையம் ஆகும் அருமகனே சமோகுணம் மேலான போதில் அசுர சம்பத்துண்டாகும் அறிந்து கொள்ளேன் சத்துவம் ஒ நியூட்டன் பிளஸ் கிடையாது கிடையாது என்ன பிளஸ் மைனஸ் ஒண்ணு புரியல சத்துவ குணத்தில் பிறருக்கு நன்மையும் செய்வதில்லை பிறருக்கு தீமையும் செய்வதில்லை தன்னுடைய இருப்பு தன்மை கூட வெளிப்படுவது கிடையாது ஜீபாவனை நான் இருக்கிறேன் என்ற தன்மை கூட நான் ஒரு ஆள் இருக்கிறேன் கூட வெளிப்படாது அது சத்துவ குணம் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது கூட வெளிப்படாது இருக்கிறதுக்கு சத்துவ குணம் வேறு ரஜோகுணம் நான் இருக்கிறேன் எதற்காக நான் இருக்கிறேன் இந்த உலக மக்களுக்காக இருக்கிறேன் உங்களுக்காக நான் என்னது மக்களுக்காக நான் மக்களால் நான் மக்களுக்காக நான் ராஜோ குணம் அவர் என்ன பண்ணுவார் அந்த ராஜோ குணம் உள்ளவர் உலகத்துல போய் ஏதாவது இந்த உலகத்தை ஒரு வழி பண்ணலாம்னு விடாம முயற்சி பண்ணுவார் ஆனால் நல்லதுதான் செய்வார் அதுல மாற்றமில்லை ஆனா என்னதான் செய்வார் நல்லது செய்வதற்காக உலகியல்ல வலுக்கட்டாயமாக ஈடுபட்டு அது ஏதாவது ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார் இன்னொருத்தர் அது ப்ளஸ்ன்னு பேர் ஆனால் மனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு அவருக்கும் சஞ்சலம் கட்டுகிட்டே இருக்கு இன்னொருத்தர் என்னது தமோபணம் அவர் என்னதுன்னா மைனஸ் அவரும் நன்மை செய்கிறேன் தான் போகிறார் யாருக்கு நன்மை செய்கிறன்னு போகிறாரு எனக்கு மாத்திரம் நன்மை செய்யணும் போகிறார் தான் மாத்திரமா நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் மாத்திரமா நல்லா இருக்கணும்ன்ற அப்போ என்ன பண்ணுறாரு மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாரு துன்பத்தை கொடுக்குற அவரும் நல்லது செய்கிறேன்னா போறார் ஆனால் வித்தியாசம் என்னன்னா தனக்கு மற்றம் நன்மை கிடைக்கணும் தான் ஒருத்தரும் சந்தோஷமா இருக்கணும் அதற்காக என்ன நிலை வேண்டுமானாலும் தருகிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு துன்பத்தை விடை வித்து தான் இன்பமாக இருக்க வேண்டும் நினைக்கிறார் இதுக்கு என்னன்னு பேரு அசூர சமூகத்தை பேசுகிறார் சொன்னது ரஜோ குணம்ன்றது தெய்வ சமூகம் தெய்வ ரஜோகுணம்ன்றது தெய்வம் தெய்வ சம்பத்து இதுக்கு என்னான்னு பேரு தமோகுணத்துக்கு அசுர சம்பத்து இப்போ நம்மளை போல ஆளுங்கள்ட்ட சத்துவம் ரஜசு தமசு இதில் எதில் இருக்கோம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் விடை என்ன சொல்லுவோம் ஓ ரஜோகுணம்னு நம்பிக்கையோட சொல்கிறாரு யார் அவரு வேறு என்ன சொல்லுவான் ஏ மூணுலையுமே இருக்கிறோம் இப்போ விடை எதுன்னு சொன்னால் சத்துவத்தில் கொஞ்சம் இருக்கிறோம் ரஜஸில் கொஞ்சம் இருக்கிறோம் தமசிலும் எது இருக்கிறோம் அப்புறம் எதில் இருக்கிறோன்னா நமக்கே தெரியலை அதுதான் உண்மையான வரை அப்போ இதில் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் முடிவெடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் இதிகாச புராணங்களில் கேரக்டர்ஸாக இருக்கிறாங்க இதிகாச புராணங்களில் பார்க்குறோம் இல்லையா ராமன் ராவணன் விஸ்வாமிந்திரர் தசரதன் இவங்கள்லாம் என்னது ஒவ்வொரு கேரக்டர் அதில் இருக்கனால் கிருஷ்ணபரமா நான் அர்ஜுனன் அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஏதாவது ஒன்றில் என்ன பண்ணுறாங்க நின்று விட்டார்கள் உறுதியாக இருக்கிறார் அதனால் அவங்க ஒரு கேரக்டர்ஸாக வந்துட்டார் இப்போ நாம் வந்து இதில் எதுலேயுமே என்ன பண்ண முடியலை ஃபிக்ஸ் பண்ண முடியலை அதனால் கேட்டால் உடனே நமக்கு பதில் சொல்லவும் வரலை ஆனால் எது நாம் எதுவும் ஆக ஆக விரும்பினோம் ஆ எடுத்தோடனே நேராக முதல்ல தமோகுணத்தில் இருந்தோம்னு சொன்னால் ரஜோ குணம் அதிகப்படுத்தணும் தமோகுணம் நமக்கு இந்த மூன்று குணங்களில் எது அதிகமாக பார்க்கணும் அதுதான் நம்ம சுவாவம் தமோகுணம் அதிகமாக இருக்கா ரஜோ குணம் அதிகமாக இருக்கா சத்துவகுணம் அதிகமாக இருக்கா அப்போ தமோகுணம் அதிகமாக ரஜோ குணத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரஜோ குணம் அதிகமாக இருந்தால் அது சத்துவகுணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சத்துவ குணம் ஆன பின் சத்துவ குணம் அதில் உள்ள கூடிய எனது மெய்ப்பொருளை காணாமவே அதை வெளிப்படுத்திவிடும் அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம் கவுண்டர் பண்ணிக்கிறோம் சத்துவ குணத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம் மாற்றிக்கொண்டும் அந்த சொரூபத்தை அது காட்டிவிடும் அப்படின்னா இப்ப கருது மனோ குணம் மூன்றாம் மனசுக்கு மூன்று குணங்கள் இருக்கின்றன மூன்றில் ஒன்று கதைந்தார் இவங்களே பாடத்தை சொல்லிட்டாங்க அதுல ஏதாவது ஒன்று உயர்வு பெற்று நிற்கும் குணங்களை முதல்ல சொல்றாரு சாமி குணங்களை பத்தி ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துறாரு எந்த இடம் குணங்களை அறிமுகப்படுத்தின இடம் ஒண்ணு இருக்குல்ல வருது அதுக்கு முன்னாடி உத்தம வெளுப்பு செம்மை உரைத்தெடு கருப்பும் ஆகும் பாட்டுதான் வருது அதுக்கு முன்னாடி இப்படி போன நாமரூபங்கள் இரண்டும் இன்றி அது இல்ல அதுக்கு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு எப்படி என்றால் அனாதியாம் தேவரெல்லாம் அது முதல்ல சொல்றார் மூன்று குணங்களாக ஒரே சமயத்தில் வெளிப்படுகின்றன அப்படின்றார் உபக சிருஷ்டி சொல்றப்ப மூன்று குணங்களும் ஒன்றெடுத்து ஒன்று வெளிப்படவில்லை இது போல இல்லை சத்துவகுணம் தமோகுணம் ரஜோ சாரி சத்துவகுணம் ரஜோ குணம் தமோகுணம் ஒன்றெடுத்து ஒன்று வெளிப்படல ஒன்று போல ஒரே டயத்தில் வெளிப்படுது எதுபோல என்றால் சூரியனுடைய கிரணங்களை ஸ்பர்சம் அது ஸ்பர்சம்னு சொல்றப்போல என்னது முக்கோண பட்டகத்தின் உள்ளே விட்டு வெளியே அந்த கதில் எப்படி பிரியுது ஒரே டயத்தில் ஒரே சமயத்தில் ஏழு நிறங்களாக பிரிவது போல இந்த மாயா வசப்பட்ட அவித்யா வசப்பட்டு இந்த சைதன்யத்தினுடைய பிரிவு எப்படி பெரியுது ஒரே சமயத்தில் சத்துவம் ரஜசு தமசோனாக பெரியது அப்படின்றாங்க அது உபக சிருஷ்டி இந்த சிருஷ்டிக்கு பேர் என்னது உப உபகசி இங்க அதனால் அங்கே ஒரு குணம் ஒத்துழை வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாக மூணும் ஒரே இடத்துல இருக்கும்ன்றதான் ஒத்துழை வேணும்ன்ற மூணு பேருமே எதிர்கொள்ளதாக இருக்கிறாங்க ஒரே பிரசவத்துக்குள்ள மூணு குழந்தை இருக்குது மூணு குழந்தையும் அம்மா வயதுக்குள்ள ஒன்று கூட இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன அது அதில் முதல்ல வெளியே வர்றதுன்னு பார்க்கறது ஒரு குழந்தை முதல்ல முண்டி அழிச்சு வெளியே வர பார்க்கும் இல்லையா அது ஒன்று அதில் பெரிய ஆளாக ஒன்று அதில் போட்டி போடும் கதித்தெழுந்தாள் ஒன்று கதித்தெழுந்தால் மற்றிரண்டும் கறந்து நிற்கும் மற்றது டார்க் கண்டிஷனில் உறக்க நிலையில் தர்மம் மிகவும் சத்துவம் மேலான போது சத்துவகுணமே உயர்ந்தது என்றால் அதுக்கு தர்மம் மிகவும் சத்துவம் சொல்றாங்க ஏன்னா சத்துவகுணம் எங்க இருக்கிறதோ அங்க என்னது எல்லாம் சரியாக நடக்கும் ராமபுராண ராமோ விக்கிரகவான் தர்மக ராமனுக்கு வந்து சத்துவகுணம் மேலானவன் அப்படின்னு சொல்றான் ஏன் ராவணனை முதல் நாள் போர்ல நிராயபாணியாக்கிய ராவன் என்ன பண்ணல அப்பயே அவனை அடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணல என்ன பண்றாரு இன்று போர் போருக்கு நாளை வா என்றான் கோசல நாளுடைய பிச்சை போட்டதுனால் அவனுக்கு வல்லன் வேறு என்னது ராவணன் எதிரிதான் அவனை கொள்ள வேண்டியது அவனுடைய கடமை போர்க்குளத்திலே எதிரியை நிராயுதமான ஆக்கிவிட்டால் இப்ப கொள்றது அவனுடைய கடமை ஆனா அந்த கடமையை கூட அவன் அவசரப்பட்டு செய்யல ஏன்னா ராவணனை கொல்ல வேண்டும் என்பது அங்கு நோக்கம் இல்லை எனவே சீதையை அவன் உடன் விடுவிக்க வேண்டும் என்பதான் அங்கு வந்த விஷயம் அதை இன்றைக்கு அவன் புரிந்து நாளைக்கு சீதையை விடுவித்து விட்டால் எது தேவையில்ல அவன் போய்விடும் இவனை கொள்ளுதல் என்பது சத்துவ குணம் இருந்தா தான் செய்ய முடியும் ரஜோ குணமாயிருந்தா அங்கேயே வந்து பார்த்தோம் தமோ குணமாயிருந்தா இன்னும் சித்திர உடல் இல்லையா இப்போ ராமனுக்கு சத்துவ குணம் என்பதனாலே அங்கே வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணல போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அப்பையாவது அவன் புரிந்து கொள்வானா அப்படின் குண வயற்பட்ட யார் ராவணனோ என்ன பண்ணுறார் அந்த சிந்தனையும் இல்லாமல் அதையும் நெகட்டிவாக தான் இப்படி நான் ராமனால் அவமானப்படுத்தி விட்டதை சீதை கேள்விப்பட்டால் என்றால் எள்ளி நகையாடுவாளேன்னு சொல்லி அங்கேயும் அவனுடைய வக்கரந்தான் போய் சீதை தன்னை கேடிக் கொள்ளுவான்றதான் நினைச்சுட்டு போறான் அங்க முறை முறை தவறி ஒருத்தர் சிலை குடிச்சுட்டோம் விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை முடித்து போச்சு நினைக்கிறேன் சீதையை சிரிச்சுட்டு இருப்பாளே இப்படி ராவண ராமனிடத்திலே ஜிதாயணி ஆக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டான் போரிலே அப்படின்றத கேட்ட சீதையை ஜானகி நகர்வழங்களை நாணத்தால் சாம்புகின்றான் அவருக்கு இதுவரையும் பூமா தேவி அவன் கீழே தலைமுடிஞ்சு பார்த்தது இல்லையா எப்படியே இருந்திருக்கான்னா நிமித்தியே இருந்திருக்கான் முதல் தடவையா போரிலிருந்து பின்வாங்கி செல்லும் பொழுது ராமனால் திருப்பி அனுப்பப்படும் பொழுது அங்கிருந்து இருக்கக்கூடிய சேனைகள் தளபதிகளை எல்லாம் பார்க்கல அமைச்சர்களை பார்க்கல அவனுடைய அந்த புறத்து நாயகிகளையெல்லாம் பார்க்கல யாரையும் பார்க்கல யாரை பார்த்துட்டு போனானா பூமாந்தேவிப்பா பூமா தேவி முதல் முறையா அவனுடைய முக தரிசனம் பெற்றாராம் அதுக்குள்ள மனசுக்குள்ள அப்படி கொதிச்சு அழுதுறான் என்னதை இந்த இதை கேள்விப்பட்டால் ஜானகியனை பார்த்து எள்ளி நகையாடுவாரே இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே நினச்சிட்டு போனான் இது என்ன குணம்னு சொல்கிறது தமோ குணம் இது என்ன குணம் தமோக குணம் தர்மம் ராமன் வந்து தர்மத்தின் வடிவம் இதை போய் தப்பாக நினச்ச குறமுள்ள யாரும் ஆரியர்களுடைய சாஸ்திரங்களை இராமாயணமாக மகாபாரதமாக தூக்கி விட்டார்கள் அப்படின்லாம் புது புதுசாக தற்கொலை தான் எப்படி தான் தோடுதோன்னு தெரில ராமாயண மகாபாரதம்ன்றது நம்முடைய இந்த சமுதா பாரத சமுதாயத்தில் வாழ்வு நிறையோடு ஒன்றிப்போன விஷயங்கள் குழந்தைக்கு வந்து இன்றைக்கு சிறுவர் ஆவாக படம் பார்க்குறவர்களுக்குலாம் லிஸ்ட் எடுத்து தேடிட்டு வராங்களாம் இந்த இந்த சமுதாயம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கும் பொழுதே தாய் தகவப்பன் என்ன சொல்லி வளர்த்துறாங்க ராமாயணம் சொல்லி மகாபாரதம் சொல்லி அந்த குருமார்கள்லாம் சொல்லி இந்த கேரக்டர் ஒரு ஷேப்புக்கே கொண்டு வந்து தான் விட்டுறாங்க புதுசாக உபதேசம் பண்ண இங்கே யாரும் தேவைப்படலை அப்பா அம்மாவே நல்ல குருமார்களாக இருந்துடுறாங்க அப்புறம் இந்த இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில கலைகளுக்காக அந்த குருவை காடி போகிறாங்க இப்போ வீட்டிலையே கேரக்டர் என்ன பண்ணிடுறாங்க ஷேப்பு கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்த குருமார்களை சென்றடைந்து வித்தைகளையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு பெரும் பொருள் செலவு பண்ணக்கூடிய இந்த சமுதாயம் தாய் தங்கப்பன் தன்னுடைய குழந்தையை எந்த ஷேர்ப்பு கொண்டு வரணும் கேரக்டர் ஷேப்பிற்கு எதுவுமே செய்யாமல் என்ன பண்ணிருச்சு விட்டுச்சு பிரச்சனை வரும் பொழுது இவங்க போய் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அமைச்சர்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கோர்ட்டு கேஸுக்கு போகிறது எங்கே முடிச்சிருக்கலாம் பிரச்சனைய நீங்கள் தாய்றப்பன் குழந்தையை வளர்க்குறப்படியே கேரக்டர் செட் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நடுவே விட்டுவிட்டு குழந்தையை அதுவும் விரும்பியபடி எப்படியெல்லாம் வாழ வேண்டுமா வாழை விட்டுட்டு தும்ப விட்டுட்டு இப்போ வாழை பிடிச்சி கேரக்டர் செட்டாகலைன்ன உடனே பிறரை போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இந்த நம்மளுடைய புராண இதிகாசங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் வளர்ப்பிற்கு பெரிதும் பயன்படுகின்றன சரியாக வளர்ப்பதற்கு பயன்படுகின்றன இந்த விஷயங்கள் உள்ள சொல்லி வைக்கப்பட்டு விட்டால் முதலே ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா வேறொரு விஷயங்கள் வந்து இதில் என்ன ஆகாது ரெக்கார்டு ஆகாது இது எதுவுமே ரெக்கார்டு பண்ணதினால குழந்தை அதுவாக என்ன பண்ணுது செல்லை எடுத்து ஆப்ரேட் பண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அதுவே ஷேப் ஆகிக்கிறது தான் ஒரு கேரக்டருக்கு தன்னை என்ன பண்ணிக்கிறது பண்ண பின்னாடி இப்படி இருக்கே குழந்தைன்னு சொல்லி அப்பா அட்டா போய் வார்த்தியாரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க குருவை போய் கம்ப்ளைண்ட் பண்ணு குருமார்கள்லாம் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கிறப்போ போய் பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க எல்லாம் அப்பா பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இவங்கள்லாம் டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா இப்போ பொறுப்பு குழந்தையினுடைய பொறுப்பு யாருக்குரியது இது அனாதையா குழந்தை வந்து அது ரெண்டு பேருக்கும் கட்டுப்படாமல் தானாகவே மீடியாக்குள்ள கட்டுப்பட்டு ஒரு ஷேர்க்கு வந்துருச்சு அப்ப சத்துவ குணம் அதிகமாக இருக்கும் பொழுது தர்மம் எது அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் தர்மமாகவே இருக்கு ராமபுரனுடைய வாழ்க்கையை நாம வரிசையா எழுதி பார்த்து அதில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் வரிசைப்படுத்தணும்னா தர்மசாஸ்திர புஸ்தகமாக மாறிடலாம் ராமன் தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று யாரையும் கேட்டு ரெஃபர் பண்ணி செய்யல அவன் ஈடுபட்ட அனைத்து காரியங்களும் எதுவாகவே இருந்துச்சான் தர்ம காரியங்களாதான் இருந்துச்சு அரசா இருந்தலாம் இன்னும் நிறைய சொன்னோம்னா போயிட்டே இருக்கும் டயன் போயிட்டே இருக்கும் ஆக அவரோட மகாபாரதத்துல தர்மராஜனை கே தர்மராஜன்கிட்ட கேட்டால் எல்லாம் தெரியும் அவன் சொன்னால் சரியாக திரோணாச்சாரியார் அவ்வளோ பெரிய போர்க்களத்தில் கூட அசுவத்தாமன் இறந்துக்கிட்டானான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது யாருக்க வராங்க அருணராஜ்கிட்ட வராங்க இப்படி ஒரு எங்கியார் போர்க்களம் இருக்குமா எதிரி எதிரிய ஹீரோ எதிரியில் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒருத்தனை எதிர்ப்படையில் அவங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பிக்கையோடு ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால் அந்த அவன் எப்படிப்பட்ட ஒரு சத்தியமானாக இருக்கணும் அவர்கள் ஆண்ட பூமி என்பதனாலே இந்த தர்மம் சத்துவ குணம் மேலானவர்கள்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் சத்துவ குணம் மேலானவர்களிடத்தில் தான் இந்த நாட்டின் அதிகாரம் இருந்தது ஆதரவு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டினுடைய அடையாளத்தை யாரும் என்ன பண்ண முடியல மாற்ற முடியல நாமளும் இனி எது இனி வருங்காலங்களில் சத்துவ குணம் உள்ளவர்களாக பரிமாணி பரிமளிக்க வேண்டும் ப்ளஸ் சத்துவ குணம் அழைத்தவர்களை நாம் என்ன பண்ணி கொடுக்கணும் ஓ உண்டுபட்ட வேண்டும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் இந்த சாஸ்திரங்கள் இன்னும் நிரந்தரமாக இந்த நாட்டில் என்னது வேணும் இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்வோம் அடுத்த வகையில்